அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சார்ந்தோர் பெருமக்கள் தாய்மார்கள் எல்லோருடைய திருவடி தாமரைகளையும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பணிவோடும் வணங்கி திருமந்திரத்தின் இந்த மூன்றாவது நாள் உரையை தொடங்குகின்றோம் முதல் நாள் நாம் சிந்தித்தது திருமந்திரத்தில் அறங்கள் அறநெறிகள் இரண்டாவது நாள் நாம் சிந்தித்தது திருமந்திரத்தில் பராசக்தியின் பெருமை மதுரையிலே கட்டி குளம் மாயாண்டி சுவாமிகள் என்று ஒரு பரமஞானி இருந்தார் அந்த வரலாற்றை நேற்றைக்கு லேசாக நினைவூட்டினோம் திருச்சிராப்பள்ளிக்கு போகிறார் ஒரு அந்தனர் வீடு அந்த அந்த பார்த்து உனக்கு பத்தாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொன்னார் அதே மாதிரி ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு சுப்பிரமணியம் என்று பெயர் வை என்று சொன்னார் அதே மாதிரி சுப்பிரமணியம் என்று பெயர் வைத்தார்கள் திருவானைக்காவலே அந்த குழந்தைக்கு வேதம் சொல்லிக் கொடு என்றார் வளர்ந்தது ஈடுபட்டது இருந்து வெளியிலே வந்த பொழுது சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய சிவா இந்த சுப்பிரமணியம் மூணு பேரின் சந்தித்தார்கள் இந்த சுப்பிரமணியத்துக்கு வயசு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு முப்பது வயசு வாழ்க்கையிலே நிம்மதி கிடையாது எங்கே போனால் நிம்மதி எங்கேயும் நிம்மதி இல்லை கண்ணதாசன் சொல்லுவார் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் சொல்லுவார் எங்கேயும் நிம்மதி இல்லை இமயமல வரைக்கும் போனார் சுப்பிரமணியம் நிம்மதி இல்லை கடைசி மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வந்தார் சித்தருக்கு முன்னாலே உட்கார்ந்தார் கண்ண மூடி தியானம் பண்றார் அம்மா தாயே எனக்கு நிம்மதி வேண்டும் முடிச்சு பார்க்கிறார் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஐவரை பெற்று இனிதமர்ந்தாலே இந்த பாடலை நேற்றைக்கு நாம் விளக்கமாக சிந்தித்தோம் அவளுக்கு பெயர் ஓங்காரி ஓமெழுத்துக்கு உரியவள் அவள் ஒரு பெண் பிள்ளை பெண்களுக்கு தியாகம் பண்பு பெண்களுக்குரிய அன்பு பொறுமை நம்பிக்கை சக்தி எல்லாம் உடையவள் பச்சை நிறத்தை உடையவள் பச்சை நிறம் காப்பாற்றுவது வெள்ளை நிறம் உண்டாக்குவது சிவப்பு நிறம் அழிப்பது மூணு மூணு அடையாளம் பச்சை நிறத்தை உடையவள் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆங்காரத்தோடு ஐந்து பேரை பெற்றாள் பிரம்மா விஷ்ணு ருத்தரன் மகேஸ்வரன் சதாசிவன் உண்டாக்குவதற்கு பிரம்மா காப்பாற்றுவதற்கு விஷ்ணு ஒடுக்குவதற்கு ருத்தரன் மறைப்பதற்கு மகேஸ்வரன் அருள் செய்வதற்கு சதாசிவன் ஐந்து பேரை அவள் பெற்றாள் அந்த ஐந்து நடத்துகிறாள் பெண் நடந்ததுதத்துக்குள்ளே இருக்கிறாள் காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே இதை மட்டும் நேர்த்தி நான் சொன்னேன் ஒரு பின்னால ஒரு செய்தி பாக்கி இருக்கிறது அது என்ன இந்த பாட்டை கேட்டவுடனே சுப்பிரமணியத்துக்கு மகிழ்ச்சி ஹிரீம் ஓம் கிரீம் ஓம் கிரீம் உனக்கு எந்த அம்பாளுடைய பேரு விருப்பமோ அத சொல்லிக்கும் புவனேஸ்வரி மேல விருப்பமா ஓம் கிரீம் புவனேஸ்வரிய மக சொல்லிக்கோ அவ்வதான் ஏதோ திடீர்னு ஒரு சிந்தனை ஏதோ ஒரு அம்பாள் பேரு சொன்னார் சுப்பிரமணியம் புறப்பட்டார் சேலத்துக்கு போனார் சேலத்தில் இருந்து ஈரோடு வரைக்கும் போனார் ஜட்ஜு சுவாமிகள் சிஷ்ய சந்திச்சார் அவர்கள் நிர்வாண சுவாமிகள் போய் காலில் விழுந்தார் சுப்பிரமணியத்துக்கு மனசுல தெளிவு நீ புதுக்கோட்டைக்கு போய் என்றார்கள் சுப்பிரமணியம் புதுக்கோட்டைக்கு வந்தார் சாந்தானந்த சுவாமி என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு புதுக்கோ மிகப்பெரிய இப்ப சமாதியாகிவிட்டார் என்றோருக்கும் ஞானம் தந்தவர் கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகள் பராசக்தியின் அருள் இல்லாவிட்டால் உலகம் கிடையாது பராசக்தி என்று பெயர் சிவபெருமான் தனியா இருக்கிற பொழுது அவர் நிம்மதியா இருப்பார் அம்பாள அருள் வந்த நமக்கு அருள் பண்ணுவார் பராசக்தியின் அருளுக்கு நம்ம ஆயிரம் பேர் வச்சு பாட்டெல்லாம் படிக்கிறோம் பராசக்தி யாருடைய அருள் சிவபெருமானுடைய அருள் அருள் அது சக்தியாகும் அரந்தனக்கு என்பது சிவஞான சித்தியார் சரி நமக்கு எப்படி அருள் செய்கிறாள் சிற்சக்தி பராசக்தி நமக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாள் ஒரு தப்பு செய்ய விடமாட்டாள் மீறி தப்பு செய்தாலும் ஒரு ஒவ்வொரு நாளா சொல்லி நம்மளை எப்படியாவது திருத்தி ஆண்டவன்பால் கொண்டு போய் சேர்த்து விடுவாள் இது பராசக்தியின் பெருமை இந்த பராசக்தி நமக்குள்ளே எப்படி செயல்படுகிறாள் யோக சாஸ்திரம் திருமூலர் திருமந்திரம் ஒரு பெரிய யோக சாஸ்திரம் அதிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது அட்டாங்க யோகம் அட்டமாசித்தி ரொம்ப முக்கியமான தலைப்பு அட்டாங்க யோகம்னா என்ன முதல்ல யோகம்னா என்ன ஒன்று இருப்பது யோகம் ஒரே ஆளு ஆண்டவனோட சேர்ந்து இருக்கிறான் பாருங்க அதுக்கு யோகம்னு பேரு போகத்துக்கு ரெண்டு பேர் வேணும் யோகத்துக்கு ஒரு ஆள் போதும் ஆண்டவனோடு இணைந்திருப்பது யோகம் ஏக போகமாய் நீயும் இருகும் வகை பரமசு மருதில் ஏக நாயகா லோக நாயகா இமையவர் பெருமாளே என்பது திருவிட திருப்புகள் இந்த யோக சாஸ்திரத்திலே எட்டு படி இந்த எட்டு படியை இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம் இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி பார்த்தா அட்டாங்க யோகம் முடிஞ்சுது வேற யாரும் சொல்லல பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு அடிப்படை போட்டு கொடுத்த பெரியவர் நம்முடைய திருமூலர் கிட்டத்தட்ட கிமு மூவாயிரத்துல பாட ஆரம்பிச்சாரா எல்லாருடைய வரலாறை எடுத்து பார்க்கிற பொழுது கிமு மூவாயிரத்தி நூறுல நடராஜ தில்லையிலே முதலில் நடனம் பொழுது அதை கண்டவர்களில் திருமூலர் ஒருவர் அப்போ காலம் அங்க போய் நிற்குது நிறைய ஆய்வுகள் நம்ம காலத்துக்குள்ள போக வேண்டாம் காலத்தை கடந்தவர் நம்முடைய நாட்டிலே அடியார்களின் காலத்தை கடந்தவர்கள் இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அது அற்புதமா பாடுகிறார் அட்டாங்கம் ஆவதும் இதுவே இப்ப நான் சொன்னத ஒரு பாட்டில ரொம்ப தெளிவாக எட்டையும் ஒன்னொன்னா சொல்லிவிட்டார் இதுக்கு என்ன பேரு அட்டாங்க யோகம்னு பேர் நமக்கு முதல் ஏழு திருமுறைகள் தமிழ் வேதம் முதல் ஏழு திருமுறைகள் தமிழ் வேதம் எட்டாம் திருமுறை திருவாசகம் தமிழில் உபனிஷதம் ஒன்பதாம் திருமுறை தமிழில் பாடல் பத்தாம் திருமுறை தமிழில் ஆகமம் பனிரெண்டாம் திருமுறை தமிழில் புராணம் ஒரு பெரியவர் சொன்னார் தமிழ்ல வேதம் உண்டு உபனிஷதம் உண்டு ஆகமம் உண்டு புராணம் உண்டு நாளை சொன்னார் ஏழு திருமுறைகள் தமிழ் வேதம் எட்டு தமிழிலே உபனிஷதம் பத்து தமிழ் ஆகமம் பத்து தான் நம்ம திருமந்திரம் பனிரெண்டு தமிழ் புராணம் சிந்தை செய்து ஆகமம் செப்பலுற்றேனே அப்படிங்கிறார் திருமூலர் அதுல ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் உடம்புல எது முக்கியமான பகுதி இந்த பூர்வ மத்திய ஸ்தானம் சந்தன போட்டும் குங்கும பொட்டும் எந்த இடத்துல வைக்கணுமோ அதுதான் உடம்புல முக்கியமான பகுதி உடம்புல அந்த இடத்து தான் எல்லாத்துக்கும் முக்கியம் இந்த மிஸ்மரிசம் பண்றவன் அதைத்தான் பாப்பான் குறிப்பா மிஸ்மரிசம் பண்றவன் அந்த குறிப்பா பார்த்து இந்த பையன் எந்திரிச்சு ஓட போறான் ஓட போறான் அந்த பையன் எந்திரிச்சு ஓடிடுவேன் விஸ்மரிசம் பண்ணுறவன் இந்த இடம் தெரியுதா இப்போ நான் சந்தனப்பட்டு குங்குமப்பட்டு வச்சிருக்கேன் பாருங்க இங்கே தான் வைக்கணும் பொட்டு உச்சந்தலையில் வச்சா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுத்துன்னு அர்த்தம் நடுநக்திகளை வச்சா அழகுக்காக வச்சிருக்காள்னு அர்த்தம் இந்த இடத்துல வச்சா பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறாள்னு அர்த்தம் இந்த இடத்துக்கு என்ன பேரு ஆக்யாஸ்தானம்னு பேர் இப்போ உடம்பை பற்றி ஒரு சில செய்திகள் சொல்லிப்படுறேன் நமக்கு இந்த உடம்பு தெரியும் இதுக்குள்ளே உள்ள உடம்பு திருமூலருக்கு தெரியும் இப்போ இந்த உடம்பை பத்தி சில செய்திகள் சொல்றேன் முதல்ல மூலாதாரம்னு ஒரு இடம் இருக்கு மூலாதாரம் எது தந்தை வயிற்றிலிருந்து தாய் வயிற்றுக்குள்ள போன விந்து மூலாதாரத்தில் உட்கார்ந்து கீழையும் மேலையும் வளர்ந்தது மூலாதாரம் எங்க இருக்கு ஜலம் போற பாதைக்கு அரை இன்ச்சு கீழே மலம் போற பாதைக்கு அரை இன்ச்சு மேலே அதான் மூலாதாரம் அவர் சொல்றார் எருவெடும் பாதைக்கு இரு விரல் மேலே கருவெடும் பாதைக்கு இருவிரல் கீழே இதான் அவர் சொல்ற பாட்டு இப்படிப்பட்டது மூலாதாரம் இந்த மூலாதாரத்துல தான் அடிப்படையான விந்து அது என்ன இப்படி மேலையும் அப்படி கீழையும் வளர்ந்தது இந்த உடம்பு சரியாயிடுச்சு இதுக்கு பெரு மூலாதாரம்னு பெரு முக்கியமான இடம் இதுக்கு மேலே கொஞ்சம் ஏறி வாங்க மெல்லாம் முதுகுத்தண்டுல வரணும் நமக்கு உயிரே முதுகுத்தண்டு தான் முதுகுத்தண்டு தான் 33 புள்ளி இருக்கு நம்ம ஊர் கோயில் கொடிமரத்துல முப்பத்தி மூணு இருக்கு கொடிமரங்கிறது என்ன நம்ம முதுகுத்தண்டு தான் வேற ஒன்னும் கிடையாது முதுகுத்தண்டுக்கு இன்னொரு பேரு வீணா தண்டுங்குறான் எம் இறை நல் வீணை வாசிக்குமேங்கிறான் அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம் கோயில் வேற நம்ம வேற இல்ல கோயில் என்பது படமாடும் கோயில் நம்ம நடமாடும் கோயில் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் ஒரு நாளைக்கு பார்க்கலாம் முதல்ல இந்த மூலாதாரம் மூலாதாரத்துக்கு மேல கொஞ்ச தூரம் ஏறி வந்தீங்கன்னா முதுகுத்தண்டுல இரண்டாவது புள்ளி ஜலம்போற பாதைக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி அதுக்கு சுவாதிஷ்டானம்னு பேர் மூலாதாரம் இரண்டாவது சுவாதிஷ்டானம் அதுக்கும் கொஞ்சம் மேல ஏறி வந்தா கொப்பூள் கொப்பூளுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி அதுக்கு மணிபூரகம்னு பேர் அதுவும் தாண்டி மேலே ஏறி வந்தா இந்த இதயம் இருக்கிற இடம் டிக் டிக்னு அடிச்சுக்குது இல்லை இருக்கா அதுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி அதுக்கு அநாகதம்னு பேர் அதுவும் தாண்டி மேல வந்தா இந்த தொண்ட ஆண் வாயத்திறந்தா உள்ள ஏதோ ஒரு நாக்கு தொங்குராப்பில் தெரியுதா அந்த இடம் அண்ணாக்கும் உள்நாக்குன்னு சேர்ற இடம் அந்த இடத்துக்கு பேரு விசுத்தின்னு பேர் அதுவும் தாண்டி இந்த புருவ மத்திய ஸ்தானம் இந்த இடம் நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம் இந்த இடம் ரொம்ப முக்கியமானது இதுக்கு ஆக்னின்னு பேர் ிய ஸ்தானம் இப்ப எத்தனை ஆறு ஆயிடுச்சா மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்யின்னு ஆறு புள்ளி அதுவும் தாண்டி மேல போனா இந்த உச்சந்தலை இந்த சின்ன குழந்தை பிறந்த பொழுது கையை வச்சு பார்த்தா நெழு நெழுன்னு இருக்கும் உச்சந்தலை அதுக்கு பேரு பிரமரந்தரஸ்தானம்னு பேரு அதுக்கு மேல பன்னுளம்லம் இருந்து இந்த மூலாத விநாயகர் பெருமாள் அவ ஒரு கும்புடு போட்டம்னா அந்த அக்னி எழும்பும் அதுக்கு மேல வாங்க ச சுவனத்துக்குமா மணித்துக்கு திருமால் அதுக்கு மேல இங்க வாங்க அநாகரம் மகேஸ்வரன் அதுக்கு மேல இந்த ஆக்ஞ்சக்கு சதாசிவம் அஞ்சு பேரு அஞ்சு இடத்துல இருக்கிறாங்க இந்த அஞ்சு உடம்புல முக்கியமான பகுதிகள் சரி நம்ம கோயில் எடுத்துக்கிட்டு பார்த்தா இந்த யுத்தனைக்கும் ஒவ்வொரு கோயில் அடையாளமா இருக்கு மூலாதாரங்கிறது நம்ம கோயில்ல எந்த கோயில் தெரியுமா திருவாரூர் திருவாரூரில் சாமிக்கு என்ன பேரு திருமூலட்டானேஸ்வரர் திருமூலட்டானம் அதான் அஸ்திவாரம் ஆரம்பம் திருவாரூர் மூலாதாரம் அதுக்கு மேல வாங்க சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டானம் என்பது திருவானை காவல் சிவபெருமானுக்கு பக்கத்தில் தண்ணீர் ஊற்றெடுக்கும் திருவானை காவல் அதுக்கும் மேல இந்த கொப்பூல் சொன்ன மணி அது திருவண்ணாமலை அதுக்கும் மேல அநாகதம் இந்த ஹார்ட் சொன்ன அது சிதம்பரம் ஏன் இங்கேயும் நடராஜா ஆடிக்கிட்டே இருப்பார் இங்க அடிக்கிறது நின்று போச்சுன்னா சுத்தி இருக்கவன் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவேன் ஐயோ போயிட்டாரு போயிட்டாரு நடராஜா அதே மாதிரி அவர் ஆட்ட நின்னு போனா உலகம் நின்று போயிடும் இந்த இடம் என்ன சிதம்பரம் இந்த இடத்துக்கு வாங்க கழுத்து இது இது திருக்கால தீ விசுத்தி என்பது திருக்காலத்தீ அதுவும் தாண்டி இந்த ஆக்யாஸ்தானம் குங்குமப்பட்டு சந்தனப்பட்டு வைக்கிற இடம் வைணவ பெருமக்கள் நாமத்தை ஆரம்பிக்கிற இடம் இங்கேதான் எல்லாத்துக்கும் அடிப்படை சிவமும் சக்தியும் அங்கே இருக்கின்றன சிவபெருமான் சிவப்பாய் இருக்கிறார் சக்தி பச்சையாயிருக்கிறாள் இப்படி ஒரு பார்வை சிவமும் திருமாலும் அங்கேதான் இருக்கிறார்கள் சிவபெருமான் சிவப்பாய் இருக்கிறார் திருமால் பச்சையாய் இருக்கிறார் ரெண்டு ஜவ்வு தெரியுமா ஞானிகளுக்கு உள்பார்வையில ஒன்னு சிவபெருமான் சிவப்பு இன்னும் ஒண்ணு திருமால் அல்லது பராசக்தி பச்சை இந்த ரெண்டு இந்த இடத்துல தெரியும் இது எந்த ஊரு காசி புருவ மத்தியமே காசி இதெல்லாம் சொன்னது பரஞ்சோதி முனிவர் திருவளையாறல் புராணம் மதுரையில் வந்தது என்ன காசி காசியின் தாண்டி மேல உச்சந்தலைக்கு போங்க பிரமரந்த கைலாசம் அதுக்கு மேல பன்னண்டங்குளம் சிவமும் சக்தியும் இணைந்திருக்கக்கூடிய இடம் பன்னண்டங்குளம் அதுக்கு மேல நம்ம தூங்குற பொழுது நம்முடைய ஆன்மா உடம்புக்குள்ள இருக்காதான் பாரு தன்னை மறந்து தூங்குற சில பேர் நடக்க போது என்பது என்பது பிறப்பு திருவள்ளுவர் சொல்றார் போலும் பிறப்பு திருக்குறள் தூங்குற பொழுது பணம் மாதிரி தூங்குறான் ஏன் உயிர் அங்கே இருந்து மேலே போயிருந்தேன் மூச்சு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த உயிர் எங்க சார் இருக்கு ரொம்ப தூரம் போச்சுன்னா ஆபத்து உயிர் இந்த வழியா போகுமா மேல போய் சிவமும் சக்தியும் இருக்குமா அது திருவடியிலே இந்த உயிர் பேசாம உட்கார்ந்து இருக்குமா உயிருக்கு சொந்த வீடு அந்த வீடு இது வந்த வீடு இந்த வீடு இருக்கே இது வந்த வீடு இந்த வீட்டுக்கு எத்தனை சொந்தக்காரன் மூணு சொந்தக்காரன் வாதம் பித்தம் சில மூணுக்கு நாங்க இப்படி சொல்றது உண்டு வாரியார் சாமி சொன்ன மாதிரி மன்னடியில ஒரு வீடு மண்ணடி வீட்டுக்கு மூணு பேர் சொந்தக்காரன் ஒருத்தன் முஸ்லிம் ஒருத்தன் கிறிஸ்தவன் ஒருத்தன் இந்து மூணு சொந்தக்காரன் நல்லவனான்னு கேட்ட கிடையாது மோசமானவங்க மூணு பேர் கிறிஸ்தவர் வந்தா ஆறு மாத்தகையில் வீட்டை காலி பண்ணுங்கிறார் இந்த இஸ்லாமியர் வந்தா பத்து நாளைகளை காலி பண்ணுங்க இந்த இந்து புண்ணியவான் வந்தா நாலான காலி பண்ணுங்கிறார் மூணு பேரும் சேர்ந்து அப்பவே காலி பண்ணி பாத்திர பண்டத்தை எல்லாம் வெளியதுக்கி போட்டு சொந்தக்காரங்க நம்ம மன்னடி வீட்டுக்கு மூணு பேர் சரி இந்த வீட்டுக்கு வாடகை என்ன அந்த காலத்துல ஒரு மாத்தக்கு முப்பது வெள்ளி வச்சுங்க இன்னைக்கு ஒரு மாத்தைக்கு முன்னூறு வெள்ளி வாடகை அப்படி ஏறி போச்சு சரி இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு இருக்கா ஒரு பாதுகாப்பும் கிடையாது அஞ்சு பேர் திருட்டு உள்ளே உட்கார்ந்து பாதுகாப்பு சரி கதவாவது இருக்கா ஒன்பது வாசல் சிலதுக்கு கதவு உண்டு சிலதுக்கு கதவை கிடையாது என்ன மோசமான வீடு பார்த்தீங்களா சரி இந்த வீட்டுக்கு வாடகை சொல்லிட்டு இந்த வீடு எங்க இருக்கு ஒரே கும் எல்லா பக்கத்திலையும் காடு காட்டுக்குள்ள இந்த வீடு இருக்கு மனுஷன் அதத்தான் சொந்த வீடு நினைச்சுட்டு இருக்க அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு மாளிகை வீடு இருக்கு அதுக்கு சொந்தக்காரர் ரெண்டு ரெண்டு பேரு அந்த வீட்டுக்கு வாடகையாரங்களை மட்டும் அப்பப்ப போய் ஒரு கும்பிடு போட்டா வாடகை இல்லாம வசதியோட நல்ல வீடு நிம்மதியா இருக்கலாம் அவங்களே சாப்பாடும் போட்டுருவாங்க ஆனா மனுஷனுக்கு அந்த வீட்டுக்கு போக ஆசை இல்ல இந்த வீட்டிலே குடியிருக்கிறான் இந்த வீட்டை விட்டு எவனும் போயிட்டு ஐயோ போயிட்டானே போயிட்டானேன்னு அழுறான் தெரியுதா உங்களுக்கு இந்த வீடுதான் அடியே வந்து சொந்தக்காரன் வாதம் பித்தம் சிலேத்துமம் வாதம் வந்தா அஞ்சு மாசம் ஆறு மாசம் பித்தம் வந்தா இருபது நாள் முப்பது நாள் சிலேத்தும வந்தா இழுக்க ஆரம்பிச்சா எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிறான் முடிஞ்சு போச்சு ஊரலாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை மாற்றி பிணம் என்று பேரிட்டு சூறையன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் நினைப்பு ஒளிந்தாரேன்னு முடிச்சு விடன மூணு பேர் சொந்தக்காரர் இந்த வீட்டுக்கு வாடகை என்ன தாய் வயிற்றிலிருந்து வந்த பொழுது முப்பது வெள்ளிக்கு பால் வாங்கி சாப்பிட்டா போதும் இப்போ முப்பது வெள்ளி எல்லாம் பத்தாது எல்லா வேலையும் பறந்துருச்சு இன்னைக்கு சிக்கனமா இருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னூறு வெள்ளின்னு சும்மா சொல்லி வச்சிருக்கேன் அது கூட கூட இருக்கலாம் குறையாது நிச்சயமா அது எனக்கு தெரியும் ஒரு முந்நூறு வெள்ளி சரி இதையும் ஒவ்வொரு நாளும் ஒன்னாம் தேதி அன்னைக்கு சோத்தை போட்டு விட்டு அடுத்த மாதம் ஒன்னாம் தேதி சாப்பிடுன்னு சொன்னா இந்த உடம்பு கேட்குமோ கேட்காது சோறு தானே வாடகை ஒரு மாசத்துக்கு முன்னூறு வெள்ளின்னா ஒரு ஒரு நாளைக்கு பத்து வெள்ளி ஒரு வேலைக்கு ரெண்டரை வெள்ளி எல்லாம் ஒரு காலும் பத்தாது புரியறதுக்காக சொல்லி வைக்கிறேன் காலையில் ரெண்டரை பலகாரம் மத்தியானம் சாப்பாடு சாயந்தர டிவன் ராத்திரிக்கு சாப்பாடு சில டிவி பார்த்துக்கிட்டு போது ஏகப்பட்ட வாடகை இந்த வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆகார கூலி கொடுத்து உடம்பாகிற வீட்டில் குடியிருக்கிற ஜீவன் உடம்பாக வீட்டில் குடியிருக்கிற கூலியா காலி பண்ண வேண்டியதான வாடகை குடுக்காட்டி வீட்டை காலி பண்ணிடுவான் சொந்தக்காரன் எவன்னு ஒருத்தன் வருவான் ஆகார கூலி கொடுக்கலன்னா வீட்டை காலி பண்ணிடுவான் வீட்டுக்குள்ள அஞ்சு பேர் திருட்டு பைய உட்கார்ந்து மெய் வாய் கண் மூக்கு செவி ஒன்பது துவாரம் வாய்க்கு மூடி உண்டு கண்ணுக்கு மூடி உண்டு காதுக்கு மூடி உண்டோ கைய வச்சு முடினா தானே உண்டு என்ன அர்த்தம் எல்லாத்தையும் கேட்டுக்கோ எல்லாத்தையும் பேசிவிடாதே எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம் கேட்டுக்கோ ஏன் ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணு வலிக்கும் ரொம்ப நேரம் பேசினா வாய் வலிக்கும் ரொம்ப நேரம் நடந்தா கால் வலிக்கும் ரொம்ப நேரம் கேட்டால் காது வலிக்காது காது வலிக்குமா வலிக்காது அதனாலதான் செல்வத்து செல்வம் செழிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த வீடு நமக்கு இருக்கு இந்த வீட்டுல மனுஷன் ஆன்மா உட்கார்ந்து இருக்கு சக்தியும் இருக்கிற வீடு சொந்த வீடு அந்த வீட்டுக்கு வாடகை கிடையாது அவ்வப்பொழுது ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய போற்றி புயங்கனே மயங்குகின்றேன் போற்றி ஓ புகலிடம் பிரிதொன்றில்லை போற்றி ஓ நம போக்கள் கண்டாய் போற்றி நமச்சிவாய ஜெயஜய போற்றி போற்றி தறிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி வான விருத்தனே போற்றி எங்கள் உடலையே போற்றி ஒப்பில் ஒருத்தனே போற்றி உம்பர் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றி எங்கள் நின்மலா போற்றி போற்றி சொல்லிக்கிட்டு இருந்த சோறு அந்த ஆளே போற்றுவார் வீட்டுக்கார் சிவபெருமான்னு அவருக்கு பேரு அம்பாள்னு அந்த அம்மாவுக்கு பேரு இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த வீட்டை விட்டு விட்டு இந்த வீட்டை நம்பி உட்கார்ந்து இருக்க சரி தூங்குற பொழுது என்ன ஆகுது தூங்குற பொழுது இந்த ஆன்மா அந்த வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கு சிவனுக்கு சக்திக்கும் நடுவில் உட்கார்ந்துருக்கு எங்க அந்த அங்க அந்த பன்னெண்டு அங்குலத்துக்கு மேல முழிக்கிற நேரம் வந்த உடனே சரட்டுன்னு வந்து உள்ளே வந்துடுது முடிச்சுக்கிறாங்க அம்மா எந்த ஆளுக்கு உயிர் வந்துருச்சுராங்கிற அதுவரைக்கும் எப்படி கடந்தாலும் தெரியாது அதனாலதான் மதுரையில் சொக்கலிங்க பெருமானுக்கு மீனாட்சிக்கு ரெண்டு பேருக்கும் துவாதசாந்த பெருவழியில் இருக்கக்கூடிய சிவனும் சக்தியும் துவாதசாந்த பெருவெளியில் துரியாத முழு முதலே முத்தந்தருகவே முக்கச்சுடற்கு விருந்திடும் முத்தந்தருகவே என்பது குமரகுருபர சுவாமிகள் பாடிய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் சரி இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன் இந்த உடம்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம உடம்பு நம்ம சொந்த கதை இதெல்லாம் இந்த மூலாதாரத்துல ஒரு அக்னி இருக்கு காற்றோட இணை இருக்கு இந்த மூலாதாரம் இந்த கைய நான் இப்ப காமிக்கிற பாருங்க இந்த அஞ்சுதல பாம்பு அது மாதிரி ஒரு கூட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கு இந்த மூலாதாரத்தில் உள்ள அந்த அக்னி இப்படி இருக்கு அந்த அக்னி அங்கேயே இருக்கு அது மேல கிளம்பினா முதுகுத்தண்டு வழியா மேல ஏறி வரும் எப்ப சார் கிளம்பும் இப்படி மூடி வச்சிருக்கு இந்த மூடி வச்சிருக்கிற பாம்பை தலையில ஒரு போடு போட்டா பாம்பு அப்படி தலையை தூக்கும் அப்படி தலையை தூக்கிட்டா இது போறதுக்கு வழி கிடைக்கும் ஒரு பாம்பு அதாவது மேல புறப்பட்டு மூலாதாரத்தில் இருந்து சுவாதிஷ்டானத்துக்கு வந்து மணிபூரகத்துக்கு வந்து அநாகரத்துக்கு வந்து விசுத்தி ஆக்ஞை இந்த இடத்துக்கு வந்துடும் ஆக்ஞ்சு வர்ற பொழுது வெப்பமான இடமா உடம்புல மூணு மண்டலம் சொல்றார் திருமூலன் கொப்பூலுக்கு கீழே உள்ள பகுதி அக்னி மண்டலம் கொப்பூல்ல இருந்து இந்த விசுத்தி இந்த அநாகதம் இருக்கு பாருங்க அதுவரைக்கு உள்ள பகுதி சூரிய மண்டலம் ஏன் இதுவரைக்கு உள்ள பகுதி விசுத்தியின் சேர்த்து ஆக்னியில இருந்து ஆரம்பிச்சா அதுக்கு பேரு சந்திர மண்டலம் திரு திரும்ப சொல்கிறேன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் இந்த மூணுன்னு சேர்த்த அக்னி மண்டலம் அதுக்கு மேலே அநாகதம் விசுத்தி அந்த ரெண்டும் சூரிய மண்டலம் இந்த ஆக்னியாஸ்தானத்தில் ஆரம்பிச்சு இதுக்கு மேலே உள்ள இடம் சந்திர மண்டலம் இப்போ இதையெல்லாம் தாண்டி வந்துருச்சு எது இந்த அக்னி இந்த அக்னி கொப்பூளுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இந்த மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும் அழகான இந்த கொப்புளுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் அதுக்கும் மேல போயிடுச்சுன்னா எந்த கெட்ட வழிக்கும் இந்த ஆன்மா போகாது இப்ப இங்க வருதுன்னு வச்சுங்க இது கொஞ்சம் இந்த இடத்துல இருக்கு இன்னும் கொஞ்சம் மேல போகுது அப்போ காலமா பண்ண திரும்ப பிராணாயமத்தின் மூலம் எழுப்பலாம் பிராணாயாமம்னா என்ன திருமந்திரத்தில முக்கியமான பகுதி இது பிராணாயாமம்னா என்ன வலது மூக்களை மூச்சு ஓடும் இடது மூக்களை மூச்சு ஓடும் சில சமயம் அந்த அங்கிருந்து அப்படி மாறி போய் ஓடும் அதுக்கு ஒரு பட்டியலே போட்டு காலையில நாலுல இருந்து வலது மூக்களை ஓடும் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் இடது மூக்களை மூச்சு எட்டு டு பத்து வலது பத்து டு பன்னெண்டு இடது இப்படியே ஒரு சாதாரணமா கொஞ்சம் ஒருபடி மேல போறேன் நம்ம கீழே விழுந்து படுத்து கிடக்கிற போது வலது மூக்களை மூச்சு ஓடும் வலது கையை கீழே வச்சு படுத்திருந்தா இடது மூக்களை மூச்சு ஓடும் படுத்த உடனே எல்லாம் ஓராது படுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகவிட்டு பண்ணி பாருங்க கைய வச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் மூச்சு இந்த மூக்கில ஓடுதா அந்த மூக்கல ஓடுதா நீங்க பாட்டுக்கு ரெண்டு மூக்கலையும் ஓடுதுன்னு சொல்லக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆக விட்டு பாருங்க தெளிவா தெரியும் ஒரு மூக்கை மூடிக்கிட்டு இன்னொரு மூக்கு வழியா கூட பார்க்கலாம் அழகா தெரியும் சரி இந்த மூச்சு தான் நமக்கு அடிப்படை இத வச்சுதான் நம்ம வாழ்க்கை திருமந்திரத்துல இதை ரொம்ப அழுத்தமா அவர் சொல்றார் மூச்சு பயிற்சி யாத்திரை பயிற்சி பயிற்சி இல்லைன்னா நம்மளால் அங்கே போக முடியாது ஆக்சிஜன் குறைச்சல் தார்ச்சன் கிட்ட போயிட்டோம் நேபாளத்தில் காட்மண்டில் இருந்து எண்ணூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி ரொம்ப கஷ்டம் தலைநகர் காட்மண்டுக்கு ஒரு பகுதி ஆரம்பிக்குது திபேத்து சீனாவினுடைய கண்ட்ரோல் இருக்கு சீனா காரம் முழுக்க நிக்கிறான் நேபாளம் எல்லை கொடேரி நட்பு பாலம் நட்பு பாலத்தை தாண்டினா அந்த பக்கம் திபேத் இந்த பக்கம் நேபாளம் நடுவில் போயிட்டா திபேத் வசதியா இருக்கும் ஏதோ குளிர் லேசா இருக்கும் பெரிய காரியம் இல்லை நீங்க அந்த திபேத் அங்கிருந்து ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு போறோம் ஜீப்ல அதிகபட்சம் ஆறு பேர் உட்காரலாம் நாங்க நாலு பேர் உதவிக்கு ஒரு ஷெர்பா ஜீப்ப ஓட்டுறவர் அவரை தவிர வேற யாராலும் ஓட்ட முடியாது அவ்வளவு கட்டிக்காரங்க நினைக்கவே முடியாது பாதையெல்லாம் பள்ளம் பள்ளம் தண்ணி ஜீப் விழுந்து எந்திரிச்சு போகும் அந்த காலத்துல இப்ப நல்லா ரோடு போட்டு சீனாக்காரங்க இப்ப அருமையா ரோடு போட்டு விட்டாங்க போன பொழுது கஷ்டப்பட்டான் இந்தியாவில் உள்ள நாலு ரோடு மாதிரி எல்லா இடத்துலயும் சைனீஸ் ஆர்மி ரெடியா இருக்கு இப்போ நேபாளத்தில காட்மண்ட் காட்மண்ட்ல இருந்து ஜீப்பு ஜீப்ல போனா ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போன உடனே நியாலம்னு ஒரு இடம் அவ்வளவுதான் சும்மா கை காலம் அதுவா ஆட ஆரம்பிக்கு உடம்புக்கு பலகலியா காருக்குள்ளே உட்கார்ந்து இருந்தமா வெளியில போன உடனே அந்த காற்று பத்த உடனே மூச்சு முடியல திணறாங்க என்ன செய்யணும் அப்போ பிராணாயாமம் பண்ணணும் இறங்கின உடனே சார் பிராணாயாமம்னா ரொம்ப கஷ்டமா இல்ல சொல்ல போறேன் இப்போ உங்களுக்கு அதை அந்த பிராணாயாமம் பண்ணீங்கன்னா இந்த மூச்சு நல்லா விட முடியும் எந்த குளிரும் ஒன்னும் பண்ணாது ஆனா குளிருக்கு ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுக்கணும் அது வேற விஷயம் அதுக்காக உடம்ப திறந்து போட்டால் உட்கார முடியும் உள்ள இன்னர் போட்டு இன்னருக்கு மேல பனியன் போட்டு பனியனுக்கு மேல சட்டை போட்டு சட்டைக்கு மேல ஸ்வட்டர் போட்டு ஸ்வெட்டருக்கு மேல அவங்க கொடுக்கிற ரக போர்த்தி அதுக்கு மேல போர்வைய போர்த்தி அதுக்கு மேல குளிர் அடிக்கும் என்ன செய்யலாம் மூச்சு திணறத சார் அதுக்கு என்ன பண்ண போறீங்க அதுக்கு ஒரே வழி பிராணாயாமம் சில பேரு அங்க பூண்டு அதை எடுத்து மூக்களை வச்சுக்கிறாங்க சில பேர் சூடான் செத்ததுக்கு அப்புறம் தான் மூக்களை சூட வைப்பாங்க சூடத்தை எடுத்து லேசா அப்படி வச்சு இழுத்துக்கிறாங்க எல்லாம் செய்யலாம் ஒரே வழி பிராணாயாமம் உடம்பு நல்லா இருக்கும் சிவக்கும் ஒரு ஓமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிஷடையோனே திருமூலர் திருமந்திரம் பிராணாயாமம் பண்ணிட்டீங்கன்னா கவலையே கிடையாது வந்தவங்க பல பேரு எல்லாம் இழுக்குது பாவமா இருக்கு உதவியா இருக்கு சரி அங்கிருந்து மேல போறீங்க நியாலம் தாண்டினா அங்கிருந்து போனா மானசரோவர் தீர்த்தம் மானசரோவர் கிட்ட போற பொழுது ரொம்ப கடுமையா இருக்கு குளிர் மானசோரோவர் குளிச்சு எழுந்திரிச்சா ஆளு வெரைச்சே போயிடற குளிக்கிறது பெரிய காரியம் முடியும் மனசுல ஒரு தைரியம் இருந்த சென்றாடும் தீர்த்தங்கள் சிங்கப்பூர்ல எல்லாம் போய் பேசணும் இப்பவே விரைச்சு போனா என்னத்துக்கு ஆகிறது சொல்லுவாங்களா இல்லையா ராமகிருஷ்ண தலைவர் கமலாத்மானந்த மகாராஜ் எங்க மேல பிரியமுள்ள சாமி போங்க பண்ணிக்க குளிக்கணும்ட்டாயம் ஒரு பாசம் எட்டு மணிக்கு போனோம் எங்களோட வந்த ஒருத்தர் ஒரு பேங்க் மேனேஜர் அவர் இறங்கிட்டார் இறங்க வேண்டியதா தினம் இந்த தண்ணியில குளிக்கணும்னு நான் பிரசங்கம் பண்ணிருக்கேன் இத்தனை நாளா மானசரோவரில் குளிச்சாத்தான் கைலாசத்தை பரிக்கரமா பண்ணலாம்னு புத்தகத்துல படிச்சத நான் சொன்னேன் அவர் அது அப்படியே வேத வாக்க எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கலட்டிட்டு தண்ணிக்குள்ள இறங்கிட்டார் ராத்திரி எட்டு மணிக்கு சும்மா கட்டி மேல இருக்கு இறங்கிட்டார் நாம் பார்த்தேன் இல்லாட்டி மான பிரச்சனை என்ன சொல்லுவாங்க இந்த ஆளு பேசத்தாண்டா கும்ப இறங்கு மேக்சிமம் என்ன ஆகும் போகும் போயிட்டு போகுது மேக்சிமம் தானே ஆகும் போயிட்டு போகுது கைலாச பதவி அடைந்து விட்டாருங்கிறான் இல்ல அது நிஜமாதான் நடந்துட்டு போகுது இறங்கினா ஆயிரம் தேள் போட்டுது அப்பா ஒரு முங்கு போட்டேன் இழுக்க ஆரம்பிச்சுது சரிதான் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு அடுத்த முங்கு போட்டேன் இழுப்பு கொஞ்சம் குறைஞ்சுது மூணாவது முங்கு போட்டேன் சரியா போச்சு ஆஹா ரொம்ப சந்தோஷம் அஞ்சு நிமிஷம் அங்க இருந்தான் அதுக்கு மேல எல்லாம் இருக்க முடியாது அந்த தண்ணியில பூரா ஐஸ் கட்டி மேல ஏறிட்டான் மேல ஏறுனா குளிர் வட்டி போட்டு வாங்குது உடம்பு அவன் ஏதோ காப்பி மாதிரி அதை வாங்கி சாப்பிட்டான் நிர்ணயம் மூச்சு காட்டை இழுத்து பிராணாயாமம் பத்து மறை பண்ணனும் உடம்பு சரியா போச்சு இது மாதிரி மருந்து கிடையாது அதுக்காகத்தான் இவ்வளவு சொல்றேன் மேல ஏறினா தார்ச்சன்ல இருந்து கிலோமீட்டர் கைலாசத்தை சுத்தி வர்றோம் முதல் நாள் பதினெட்டு கிலோமீட்டர் அடுத்த நாள் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் மூணாவது நாள் எட்டு கிலோமீட்டர் இப்ப குறைச்சு விட்டாங்க பாதையெல்லாம் போட்டு குறைச்சிட்டாங்க நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் கூட வரல முந்தி ஐம்பத்தி கிலோமீட்டர் அப்பவும் காப்பாத்தினது எது பிராணாயாமம் சார் பிராணாயாமம்னா என்ன வலது மூக்கு வழியாக மூச்சு ஓடுது இடது மூக்கு வழியாகவும் மூச்சு ஓடுது கூடுமான வரைக்கும் வலது மூக்கு வழியாக மூச்சு ஓடுறாப்பில் வச்சுக்கிட்டா எந்த வியாதியும் வராது இடது மூக்கு வழியாக மூச்சு ஓடினா எல்லா வியாதியும் நம்மள்கிட்ட வந்து இருந்து விருந்து சாப்பிட்டு உடம்பையும் சாப்பிட்டு போயிடும் அதுக்காகத்தான் ஞானிகள் என்ன சொல்றாங்க படுக்கிற பொழுது கூடுமான வரைக்கும் இடது பக்கத்தை கீழே வச்சுப்படு வலது மூக்குல மூச்சு ஓடட்டும் பிராணாயாமத்தினுடைய பலன் கிடைக்கும் இருக்கட்டும் ஒரு பக்கம் ராமலிங்க சுவாமி அதை சொல்றார் படுக்கும் பொழுது பெரும்பகுதி இடது பக்கத்தை கீழே வச்சுப்படு உனக்கு வியாதிகள் வராதுங்கிறார் வலது மூக்குல மூச்சு ஓடினா சூரியகலைன்னு சந்திரகலை நடுவுல ஓடினா சுடுமுனை நாளைக்கு விரிவாக சிந்திப்போம் பிராணாயாமம் எப்படி சார் பிராணாயாமம் பண்றது முதல்ல வலது மூக்கம் மூடிக்கிறோம் இடது மூக்கு வழியா மூச்சம் மெதுவா இழுக்கிறோம் மூடிக்கிறோம் உள்ளே வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் இடது மூக்கை மூடிக்கிட்டு வலது மூக்கு வழியா மெதுவா விடுறோம் இது சுருக்கம் எவ்வளவு நேரம் சார் இழுக்கணும் எவ்வளவு நேரம் உள்ள வச்சிருக்கணும் எவ்வளவு நேரம் வெளியில விடணும் அவர் சொல்றார் இடது மூக்கு வழியா ஏறுதல் பூரகம் இரட்டு வாமத்தால் வாமம்னா இடது பக்கம் ஒரு சுண்டு இதுக்கு பதினாறு பூரகம் இழுக்கிறது சுண்டுக்கு இழு இந்த வழியா ரெண்டு மூக்கையும் உள்ள வச்சுக்கோ எட்டு அறுபத்தி நாலு மாத்தரை உள்ள வச்சுக்கோ அப்புறம் அந்த மூக்கு அடைச்சுக்கிட்டு வலது மூக்கு வழியா முப்பத்தி ரெண்டு மாத்திர மெதுவடு மாத்திரை இழு அறுபத்தி நாலு மாத்தரை உள்ள வச்சுக்கோ முப்பத்தி ரெண்டு மாத்திரை வெளியில விடு நான் இதை தெளிவா படிச்சேன் இன்னைக்கு இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்ச திருமந்திரம் படிக்கிறதுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திங்கக்கிழமை எர்ணாகுளத்தில் சொற்பொழிவு திருமந்திரம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாலொழிவு பண்ண சொல்லிட்டேன் நான் தங்கி இருந்த ராத்திரி வந்து படுத்திட்டேன் மறுநாள் காலையில நம்ம இந்த பிராணாயாமம் பண்ணி பார்த்தா என்ன பேசிட்டு இழுக்க ஆரம்பிச்சேன் மெதுவா இழுத்த அதெல்லாம் ரொம்ப ஒழுங்கா இழுத்துட்டேன் பதினாறு சுண்டுக்கு நல்லா இழுத்து விட்டேன் ரெண்டு மூக்கையும் சுண்டு வச்சுக்கணும் அறுபத்தி நாலு சுண்டு வச்சுக்கணும் அஞ்சு எட்டு பத்து கண்மொழி வெளியில வருது வேணாம் போகப்பா திருமந்திரமும் வேணாம் பிராணயாம வேணாம் ஆளை விடு விட்டுட்டேன் இருக்கணும் விட்டுட்டேன் சொல்லி கொடுத்துட்டு போயிருவோம் நம்ம எதுக்கு செஞ்சு பார்ப்பானே யாரோ செஞ்சு பார்த்துட்டு போகட்டும் சத்தியம் மதுரைக்கு வந்தேன் பாலசுப்ரமணிய வருஷம் எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எனக்கு முப்பத்தோரு வயசு அப்பா அந்த யோகி எனக்கு ரொம்ப வேண்டியவர் என்னுடைய பேச்சுக்கள் வந்து உட்கார்றவர் அவர்கிட்ட என்ன முட்டாளே முதனாளும் அதுக்கப்புறம் தானே சாமி என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் அன்னைக்கு ஒரு சுண்டுக்கு இழு நாலு சுண்டு வச்சுக்கோ ரெண்டு சுண்டு விடு அது ஈசி ஒரு பத்து நாளைக்கு இது கொஞ்சம் கூட்டிக்கோ அடுத்த நாள் ஒன்னு நாலு ரெண்டா ரெண்டு எட்டு நாலு அப்படி கொண்டா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம்தான் அந்த பதினாறு அறுபத்தி நாலு முடியும் இல்லைன்னா உன் கதை முடியும் எப்படி இருக்கும் அவர் செஞ்சு பார்த்தாரோகி புண்ணியவான் நான் மறக்க முடியாது சொன்னார் நான் தியானத்தில் இருந்தேன் சொல்ல போறேன் இருந்தேன் உள்ள என்னமோ ஒரு காட்சி தெரிஞ்சது முதல்ல ஏதோ பெருசந்திரன் மாதிரி தெரிஞ்சது பித்தா பெரைசூடி சந்திர மண்டலம் பித்தா பெடி மூலாதாரத்து அக்னி இந்த இடத்துக்கு வந்த உடனே சந்திர மண்டலத்து அமுதம் உள்ள பாயுமா மூலாதாரத்துல பாயுமா அப்படி பாஞ்சிட்டா உடம்புல உள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் நாடுகள்ல அந்த மூலாதாரத்துல பாஞ்ச அந்த அமுதம் எல்லாத்திலையும் சேர்ந்து அந்த உடம்புக்கு அழிவே கிடையாதான் அதை நாளைக்கு பேசுவோம் ஏன் நூறாண்டு வாழ வழி அன்னைக்கு பேசுவோம் அதை செஞ்சு பார்த்தா இதே மாதிரி செஞ்சு பார்த்தா என்ன ஆகும் இந்த பிராணாயாமத்தின் பலனை நாம் அடையலாம் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பார்க்கணும் இந்த பிராணாயாமம் பண்ணனா என்ன சார் ஆகும் எப்படி பதினாறு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பன்னெண்டு வருஷம் ஆகும் சரி பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஆமா எதுக்கு இந்த பிராணாயாமம் எதுக்கு தெரியுமா இந்த மூலாதாரத்துல ஒரு அக்னி இப்படி இருக்குன்னு சொன்னீங்க இந்த பிராணாயாமம் பண்ணி கும்பகம் பண்றீங்கல்ல கும்பகம்னா என்ன உள்ள வச்சுக்கிறது அப்படி உள்ள வச்சுக்கிறதுனால போய் இந்த ஆக்சிஜன் போய் ஒரு அழுத்த அழுத்தம் அப்படி அழுத்தின உடனே அந்த பாம்பு மாதிரி இருக்குது மேல தூக்கும் நம்ம ஊர்ல சிவன் கோயில்ல சிவபெருமானுக்கு அஞ்சுதலன் ஆகம் வைக்கிறீங்க ஒண்ணும் இல்ல சிவலிங்கம்ங்கிறது மூலாதாரத்த அக்னி இந்த அஞ்சுதல நாகம்ங்கிறது அது மேல உட்கார்ந்து இருக்குது நம்மாலும் செர்பன் பவர்ங்கிறான் குண்டலினி சக்திங்கிற குண்டலினி யோகாங்கிறேன் இதுதான் வேற ஒன்னும் கிடையாது குண்டலினி சக்தியை எழுப்பி விட்டுறது எழுப்பினா ஒவ்வொரு ஆதாரத்தின் வழியாகவும் வரும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் விசுத்தி ஆக்ஞை எல்லாத்துக்கும் வந்துடும் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை ஆக்னியஸ்தானத்துக்கு வர்ற பொழுது அமுதம் கொட்டும் அந்த அமுதத்தை தான் தன்னை அறிந்த தின்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேங்கிறார் வெண்ணிலான சந்திரன்தானே ஏன் சூரியனேன்னு சொல்லி பார்க்கறது இங்கே வந்தாத்தான் தன்னை அறியலாம் இதெல்லாம் திருமந்திரத்துல அட்டாங்க யோகத்துக்கு ஒரு முன்னுரை கொடுத்திருக்கேன் இப்போ அட்டாங்க யோகத்துக்குள்ள போக போறேன் அட்டாங்க யோகம்னா என்ன எட்டு படிகள் முதல் படி யமணாயாமம் நினைச்ச உடனே செய்ய முடியாது நீ யோகியனா இருந்தால்தான் உனக்கு சித்திக்கும் அயோக்கியனுக்கு ஒரு காலம் சித்திக்காது உன் மனசு சுத்தமா இருந்தால் ஒழிய அது உனக்கு சித்திக்காது சித்தித்தாலும் நீ அழிந்து போவாய் இதெல்லாம் சத்தியம் நீ மனசளவில் ஒழுங்காக இரு என்ன இயமம் இயம்னா என்ன தீமை செய்யாதே நீ நன்மை செய்கிறியோ இல்லையோ தீமை செய்யாதே போகலாம் நீ போய் அவன் கூடாது நன்மை செய்யலையா பரவாயில்லை தீமை செய்யாம இருந்த அகற்றல் எதெல்லாம் தீமை ஒரு பட்டியலே போடுறார் திருமூலர் பாடல் மொத்தம் மூவாயிரம் பாடல் ஆன பாடலை நம்ம சிந்திக்கிறோம் கொல்லான் பொய்கூறான் களவிலான் எழுகு உணன் நல்லான் அடக்கமுடையான் நடுச்செய்ய வல்லான் பகுத்து மாசிலான் கல் காமம் இல்லான் நியமத்து இடையில் நின்றானே இது இப்ப சொல்லிருக்கு பாருங்க எல்லாம் கொல்லான் அப்போ கொல்லாம இருக்கணும் தீங்கு செய்யாமல் இருப்பது கொல்வது தீங்கு கொல்லாமல் இருப்பதுனா என்ன தீது அகற்றல் தீமை செய்யாது முதல்ல வச்சது எது தெரியுமா கொல்லான்னு வைக்கிறார் எப்போ அடுத்த உயிரை கொள்கிறாயோ அப்பொழுது நீ அட்டாங்க யோகத்துக்குள்ள வர முடியாது ஒரு ஊர்ல ருத்ராட்சத்தை பத்தி பேசினேன் ஒரு பையன் என்கிட்ட வந்துட்டான் பத்தொன்பது வயசு பையன் சார் நான் ருத்ராட்சம் போட்டுக்கலாமா நல்லா போட்டுக்கலாம் ஒரு கேள்வி கேட்டேன் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு என்பி சாப்பிடலாமா சார் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு நான் வெஜிடேரியன் சாப்பிடலாமா சார் நான் என்னங்க சொல்றது நான் சொன்னேன் கூடுமான வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஒரு நிமிஷம் யோசிச்சான் வயசானுக்கு சைவம்னு பேரு வச்சாம் அசைவம்னா பேரு வச்சாம் யோசிச்சு பாருங்க உருக்காலும் கூடாது அதுல திருமூலர் மூணு சொல்றார் நீ கொல்ல கூடாது ரெண்டு அடுத்தவன் மூலமும் கொலை செய்யப்படாது மூணு கொள்றவனுக்கு துணையா இருக்கப்படாது நான் துப்பாக்கி வாங்கித்தாரேன் நீ பாட்டுக்கு சொடு நான் அறிவாள் வாங்கித்தாரேன் ஆட்டை வெட்டு மூணு இதான் ரொம்ப அடிப்படையிறார் இப்போ ரொம்ப பேருக்கு புரிஞ்சு போச்சு நமக்கும் அட்டாங்க யோகத்துக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு ஆனால் ஒன்று சொல்றேன் அவங்களுக்கு உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த உயிர்கொலை பண்றதுனால உடம்புக்கும் கேடு வருது நான் ஆன்மீகத்தை ஒரு பக்கம் வங்கிய அடுத்ததை கொல்லலாமா சாப்பிடலாமா அதை ஒரு பக்கம் வங்கிய கடவுள் நமக்கு கோரப்பல் கொடுக்கலை நமக்கு நல்ல பல்லத்தான் கொடுத்துருக்கார் நம்ம சிங்கம்புலி இல்லை இன்னும் ஒன்று இது சாப்பிட சாப்பிட வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குதுங்கிறோம் நம்ம சாகபட்சிணி மாமிசபட்சிணி இல்லை அதனால கூடிய வரை இன்னும் வயசாக வயசாகவாவது இதை நிறுத்தணும் தொண்ணூறு வயசானதுக்கு அப்புறம் எனக்கு நான் வெஜிடேரியன் வாழ்க்கையில கஷ்டமானது என்ன தெரியுமா பொய் சொல்லாம இருக்கிறது ஒரு திருட சத்தியம் பண்ணி கொடுத்தான் நாரதர்ட நாரதர் அவனை பார்த்தார் என்னதான் பண்ற சாட் பொய் சொல்லுவேன் திருடுவேன் கற்பழிப்பேன் கொலை பண்ணுவேன் ஏண்டா பொழப்பு நடக்கணும் பிள்ளைகுட்டி இருக்கு பண்டாட்டி இருக்கா வயசான அப்பா அம்மா நான் என்ன பண்ணுவேன் சரி நீ சொல்றது நியாயம்தான் ஒன்னே ஒன்று செய்ய இதில் ஏதாச்சும் ஒன்றை விட்டுரு யோசிச்சான் திருடுறத விடலாமா ஐயோயோ பைசா போயிடும் கொலை பண்ணுறது திருடுற போது வந்தா ஒரு போடு போட வேண்டிடன் முடியாது கற்பழிக்கிறது அதையெல்லாம் விட முடியாது அப்போ எதை விடலாம் சாமி இனிமே பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன கஷ்ட நினைச்சு பாருங்க நம்ம ஒரு நாளைக்கு அப்புறம் இருக்கேன் ஒரு ஆலயம் பின்னால் உட்காந்து நான் மெட்ராஸ்ல இருந்து பேசுறேங்கிறாரு என்ன அநியாயம் எனக்கு பயந்து போச்சு நம்ம தான் தப்புக்கு பண்ணிட்டு வந்துட்டோமா இது மதுரையா மெட்ராசான்னு எவ்வளவு பொய் காலையில மத்தியான சாயந்தரம் ராத்திரி மூட்ட கணக்கா பொய் சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு பொய் பொய் சொல்ல மாட்டேன் திருட போற எதிர்த்தா ராஜா மாறு வேஷத்தில் சந்தித்துக் கொண்டார்கள் ராஜா இவனை பார்த்தார் நீ யாரு திருடன் இப்படி சொல்லுவா என்னடா இப்படி சொல்ற நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் வேற வழி நானும் ராஜா வீட்டுக்கு பக்கத்தில் பொய் மாதிரி உண்மை மாதிரி ஏதோ ஒன்னு நானும் ராஜா வீட்டுக்கு தான் இருக்கிறேன் சரி இப்ப என்ன செய்யலாம் வா ரெண்டு பேருமா திருட போகலாம் சொன்னா ராஜா ஒத்துக்கிட்டாரு உனக்கு ராஜா வீட்டுக்கு பக்கத்துலங்க ராஜாவுட்டு அரண்மனை நல்ல தெரியுமா நல்ல தெரியும் சரி வா எனக்கு வழிகாட்டு அரண்மனைக்குள்ள ராஜா தானே அழகா வந்தார் இவனும் பின்னால வந்தா பொக்கிசாறைக்கு வந்து திறந்துட்டார் பொக்கிசாறையில திருடனும் ஏகமா கொட்டி கிடக்கு என்னத்தை எடுக்கிறது திருடன் கிட்டத்துல வந்தான் மூணு மாணிக்க கல் இருந்து விலமதிக்க முடியாத போட்டுக்கிட்டான் ராஜா இருக்கார் அவற்ற கொடுத்த இவன் போட்டான் அவர் என்னன்னு கேட்டாரு அண்ணே ரெண்டு பேரும் வந்தோம் ஆளுக்கு ஒண்ணு இருக்கட்டும் விட்டு கொடுக்கட்டும் சரி இருக்கட்டும் அண்ணே வேற எதுவும் எடுக்கணுமா வேண்டாம் வைத்துச் சோத்துக்குத்தான் நான் எடுக்கிறேன் போதும் தான் திருளை மூணு பேரும் வெளியில ரெண்டு பேரும் வெளியில வந்துட்டாங்க மறுநாள் காலையில பொக்கிச திறந்து கிடக்கு மந்திரி ஓடி வந்து சொல்றார் ராஜா பார்த்தார் அப்படியா ஆமா சரி போய் பாரு மந்திரி எது எது எல்லாம் எடுத்துக்கிட்டு தனியா போனார் மாணிக்கத்துல ரெண்டு மாணிக்கத்தை காணா ஒரு மாணிக்கம் இருக்கு மந்திரி என்ன பண்ணாரு அதை எடுத்து அவரு கையில போட்டுக்கிட்டார் மகாராஜா என்ன மூணு மாணிக்கத்தையும் காணா மகாராஜா ஒரு பார்வை பார்த்தார் நம்ம ஊர்ல திருட்டு மந்திரி பொய் சொல்றான் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு மகாராஜா மூணு மாணிக்கமும் போச்சு இந்த அட்ரஸ் போய் ஒரு தெருப்பான் கூட்டிட்டு வா நேர்த்திக்கு அவன் வீட்டு விளாசம் வாங்கி வச்சிருக்காரு ராஜா போனா அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க திருடம் வந்துட்டான் மகாராஜா உட்கார்ந்து இருக்கார் மந்திரி அந்த பக்கம் இருக்கார் எல்லாரும் இருக்கிறாங்க நேற்று எங்க வந்த திருட வந்தே எந்த இடத்துல திருடனிசத்துல திருடனே நீ தனியா வந்தியா யாரும் வந்தாங்களா ஒரு முண்டாசக்காரன் எங்கூட வந்த அசப்பல வத்த உங்களை மாதிரியே இருந்த மந்திரிக்கு தூக்கி வாடி போட்டது ஐயோ அடுத்த கேள்வி வந்து என்னத்தை எடுத்தீங்க மூணு மாணிக்கம் இருந்துச்சு ஒரு மாணிக்கத்தை வச்சுட்டு ரெண்டு மாணிக்கத்தை எடுத்தான் மகாராஜா வைத்துக்காக திருடுனேன் மாணிக்கம் இந்தா இருக்கு மந்திரி சொன்னான் பொய் சொல்றான் பொய் சொல்றான் மூணு மாணிக்கத்தையும் எடுத்திருக்கான் ஒரு மாணிக்கத்தை வச்சுக்க மகாராஜா எந்திரிச்சார் அவர் பையிலிருந்து ஒரு மாணிக்கத்தை எடுத்து வச்சார் மந்திரிக்கு புரிஞ்சு வச்சு மந்திரியை மகாராஜா கஷ்டம் பார்த்தீங்களா பொய் சொல்லாம இருக்கிறது கொல்லான் பொய் கூறான் களவிலான் திருடப்படாது அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட்டா உன் காசு போயிரும் அவனுக்கு வியாதி வரா ஆறாவது இட்லி வச்சு அமுக்கணான் மொத்த குத்தகையா பணம் கொடுக்க போறான் அர்த்தம் மறுத்து உண்ணக்கூடியவன் கூடுமான வரைக்கும் சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டா வாழ்க்கை நீடும் சாப்பாட்டை நிறைய சாப்பிட்டா வாழ்க்கை சுருங்கிடும் திருவானந்த வாரியார் சாமி அழகா சொல்லுவார் நீ உன் வாழ்க்கையில இவ்வளவுதான் சாப்பிடலாம்னு கடவுள் எழுதியிருக்கார் அஞ்சு கோடியே நாப்பத்தி இட்லி சாப்பிடலாம் அவ்வளவு அப்பா முழுக்க ஏதோ ஒண்ணு எல்லாம் கணக்கு வச்சிருக்கார் நீ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா அது பூரா முடிகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் நீ ஒரே சாப்பிட்டா சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் செத்து போயிருவே அது மாதிரி கொள்ளான் பொய் கூறான் களவிலான் எழுகு உணன் மறுக்கின்ற உணவை உடையவன் குறைவாக நல்லான் நல்லான் என்ன அர்த்தம் பொறுமையோடு இருக்கிறவன் அடக்கமுடையான் மனுஷனுக்கு உயர்வு அடக்கம் திருப்பதிக்கு போற திருப்பதிக்கு போற பொழுது மலையில ஏறுறார் திருப்பதி மூணாயிரத்தி ஐநூறு படி நான் திருப்பதிக்கு போன பெரும்பகுதி நடந்து போக ஆசைப்படுறது மூவாயிரத்தி ஐநூறு படி கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆகும் ஏறி மேலே போறார் நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்த மகான் உடையவர் ராமானுஜர் அவங்க மாமா அங்கே இருந்து வர்றார் இவருக்கு பேரு வச்சதே அவர் தான் அவருக்கு திருமலை நம்பி அவர் அங்கிருந்து வர்றார் ராமானுஜரை வரவேற்க ராமானுஜான் மாமா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு இந்த சாதாரண மாணவனை வரவேற்க நீங்க வரலாமா ஒரு சாமானிய மாணவனை அனுப்ப கூடாதா மாமா திருமலை நம்பி சொன்ன திருமல பூர தேடி பார்த்தேன் என்ன விட சாமானியமானவன் எனக்கு கிடைக்கல அவன் பெரிய மனுஷன் தன்னை சாமானியமானவன் என்று சொல்லிக் அவன் ஒப்பற்றவன் எவன் எனக்கு எல்லாம் தெரிகிறது என்று சொல்கிறானோ அவன் இன்னும் படிக்க தொடங்கவே இல்லை அதனாலே அடக்கமுடையான் நடு செய்ய வல்லான் நடுவு நிலைமையோடு இருக்கணும் எப்பவும் நியாயத்தோட இருக்கணும் தருமராஜா காட்டுல இருக்கார் அஞ்சு பேரு பாண்டவர்கள் தாகம் எடுத்தது சகாதேவா போய் தண்ணி கொண்டு வா சகாதேவன் தண்ணி கொண்டு வர போனான் ஒரு பொய்கை பொய்கையில கையை வைக்க போனான் அசரீறி வாக்கு சொல்லிற்று என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு தண்ணீரை எடு இறந்து போவார் நீ யாரு எனக்கு தாகமா இருக்கு தண்ணியை எடுத்தான் செத்து விழுந்துட்டான் நேரனை அனுப்பிச்சார் அதே கதை விழுந்தான் நாலு பேரும் செத்து கிடக்கிறாங்க தர்மராஜா தேடி நாலு தம்பிகளும் செத்து கிடக்கிறானே பார்த்தார் அவரு மயக்கம் போட்டு விழுத்துட்டார் ஆக அஞ்சு பேரும் கிடக்கிறாங்க துரியோதனை ஒரு பெரிய யாகம் பண்ணி ஒரு காலமா முனிவர் மூலம் ஒரு பெரிய பிசாச விரட்டி விட்டான் பூதத்தை என்ன சொல்லி விரட்டி விட்டான் இந்த அஞ்சு பேரையும் கொண்டு வா பூதம் என்ன சொன்னது அஞ்சு பேரையும் கொல்லுவேன் நாம் போறதுக்குள்ள அஞ்சு பேரும் செத்து போயிட்டா ஏவி விட்டு ஒன்னு கொள்ளுவேன் வந்துருச்சு இப்ப இங்க வந்து பார்த்தா அஞ்சு பேரும் செத்து கிடக்குறாங்க கடவுள் கட்டிலேயே பார்த்தீங்களா தப்பு கூட நல்லதா போயிடும் நீ கடவுள் பக்தனாயிருந்தால் உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் இன்பங்கள் ஆகும் அதுக்காக தான் கடவுளை இருக புடிச்சுக்குங்கிறது வேகமா போனது காலமா முனிவரை தூக்கி சாப்பிட்டுட்டு பூதம் போயிடுச்சு இப்போ தருமராஜா மயக்கம் தெளிஞ்சு எத்திரிக்கிறார் தண்ணீருக்கு பக்கத்துல வந்தார் யட்சன் மேல இருந்து கேட்கிறான் தர்மராஜா நான் கேட்ட வினாக்களுக்கு பதில் சொல்லாமல் உன் தம்பிமார்கள் தண்ணீரை உண்டார்கள் இறந்தார்கள் என் கேள்விக்கு பதில் சொல் என்ன கேள்வி கேள் ஏகப்பட்ட கேள்வி சூரியனை உதிக்கச் செய்வது எது தர்மம் எது வேடிக்கையானது தினந்தோறும் எல்லோரும் செத்துக்கொண்டே இருப்பதை பார்த்த பின்னாலும் நான் இருக்கலாம் என்று பல பேர் நினைக்கிறார்களே இதுதான் மிக வினோதமானது இப்படியே வினா விடை வினா விடை அருமையா சொல்லிவிட்டார் தர்மராஜா எச்சனுக்கு சந்தோஷம் கடைசியா ஒன்னு கேட்கிறேன் தர்மராஜா பதில் சொல் என்ன உன் தம்பிமார் நாலு பேர் செத்து கிடக்கிறாங்க யாராச்சும் ஒருத்தனை எழுப்பிக் கொடுக்கிறேன் சொல்வையே படல நகுலனை எழுப்பி கொடு என்னது கேட்காம அர்ஜுனனை எழுப்பு கேட்காம நகுலனை எழுப்பின்னு கேட்கிறீ உங்களை காப்பாற்றினது யாரு பீமன் அர்ஜுனன் தானே நகுலன் சின்ன பையன் அப்படி இல்ல எங்களை தர்மம் தான் காப்பாத்தது வேற யாரும் காப்பாத்தலை தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் எங்க அப்பாவுக்கு ரெண்டு பண்டாட்டி மூத்த பண்டாட்டி குந்தி அதுக்கு பிறந்த பிள்ளை நான் இருக்கிறேன் இளைய பண்டாட்டி மாத்திரி அவளுக்கு ரெண்டு பிள்ளைகள் நகுலன் சகாதேவன் தர்மத்தின் படி அந்த மனைவிக்கு பிறந்த ஒருவன் நான் இருக்கும் பொழுது இந்த மனைவிக்கு பிறந்த நகலன் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தர்மத்தின் வழியில் என் வாழ்க்கை ஒழுங்காகச் செல்லும் தர்மம் காப்பாற்றும் அவன் சொன்னா உன்னுடைய அறத்துக்காக நாலு பேரை எழுப்பி கொடுக்கிறேன் நடுவு நிலைமை நடுவு நிலைமையின் ஒழுங்கு எதுவோ நீதி எதுவோ அதன்படி வாழ்க்கூரான் நடு செய்ய உண்பான் பைசா கிடைச்ச அடுத்தவனுக்கு கொடுத்து சாப்பிடு சில பேர் தானா தின்னு வீணா போவான் வெளியே திரும்ப மாட்டான் அதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கண்ணு நம்ம பக்கம் வராது விருந்த விருந்து கடவுள்க போற பொழுது மனசுல சுத்தமா இருக்கணும் மத்த எல்லாம் வேண்டாம் குளிக்காம போகலாம் ஒன்னும் தப்பு இல்லை மனசு சுத்தமா இருக்கணும் நம்ம ரொம்ப பேர் உடம்பு சுத்தமா போறோம் மனசு சுத்தமான சந்தேகம் கல் காமம் இல்லான் கல்குக்கூடாது காமம் இருக்கக்கூடாது காமம்னா என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணுமா பிரம்மச்சாரியா இருக்கணுமா இல்லை ஒரு மனைவியோடு வாழ்பவன் பிரம்மச்சாரிக்கு சமானம் முறைப்படி ஒரு மனைவியோடு வாழ்பவன் பிரம்மச்சாரிக்கு சமானம் எல்லா பெண்களையும் பார்த்து ஆசைப்பட்டா அது காமம் பெண்ண பார்த்து ஆசைப்படுறது மட்டும் காமம் இல்லை பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டாலும் காமம் மண்ணை பார்த்து ஆசைப்பட்டாலும் காமம் இதெல்லாம் இருக்கப்படாது இருந்தா இதுதான் ஒரு பெரிய பட்டியலே போட்டார் இயமம் ரெண்டாவது நியமம் இயமம்னா என்ன தீது அகற்றல் நியமம்னா நல்லது செய்தல் முதல்ல தீங்கு செய்ய மாட்டேன்ட்டான் சரி நல்லதும் என்ன சார் செய்யணும் பத்து சமாச்சாரம் சொல்ற பத்து சமாச்சாரம் நல்லது ஒண்ணு தவம் தவம் ஒழுங்கான வாழ்க்கை நெறியான வாழ்க்கை புலனடக்கத்தோடு கூடிய வாழ்க்கை எதிலும் கட்டுப்பாடோடு வாழக்கூடிய வாழ்க்கை தவம்னா என்ன காட்டில் போய் தவம் பண்ணணும் அவசியம் இல்ல வீட்டிலயே தவம் பண்ணலாம் ரொம்ப பேரு காட்டிலிருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க தவத்தில் இருந்துட்டு வேண்டா காட்டுக்கு போன முனிவர்களும் வீட்டுக்கு திரும்பிய விஷயம் எதுன்னார் கண்ணதாசே அது மாதிரி இல்லை வீட்டிலே கட்டுப்பாடாக இரு உற்ற நோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு இரண்டாவது ஜபம் ரொம்ப முக்கியம் சாரதாமணி தேவியார் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெக ஜெகராம் சப்பாத்தி தட்டுற பொழுது ஸ்ரீராம் ஜெக ஜெகராம் ஜெக ஜெகராம் குளிக்கிற பொழுது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெக ஜெகராம் ஒரு நாளைக்கு கோடி மர ராமநாமன் சொல்லு ராமனே காட்சி கொடுப்பான் அதனாலதான் ராமாவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் இணைந்த ராமகிருஷ்ண அவதாரம் அவளுக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருந்தது சாரதாமணி தேவியார் இருந்த அறையிலிருந்து பார்த்தா ராமகிருஷ்ணர் உட்கார்ந்த அறை தெரியும் கல்கத்தாவுக்கு போனால் தட்சிணேஸ்வரத்துக்கு போய் அந்த அறையெல்லாம் பார்த்துட்டு வாங்க ஒரு பதினால அந்த அறையில ஒரு ஜபம் ஜபம் ஜபம் ஜபமால இல்லைன்னா கூட பரவாயில்ல ஜபமாலை இருந்தா ரொம்ப விசேஷம் இல்லையா ஏதோ ஒரு திருநாமத்தை சொல்லுங்கள் மூணாவது சந்தோஷம் சந்தோஷம்னா என்ன போதும் என்ற மனம் என்ன தேவை நிம்மதி கிடைக்காது போதும் என்ற ஆஸ்திகம்னா கடவுள் உண்மையை நம்புவது நம்பலன்னா வாழ்க்கை முழுக்க வீணா போயிடும் விவேகானந்த சுவாமி சொன்னார் கடவுளை நம்பாதவன் நாஸ்திகன் என்றது பழைய காலம் தன்னையே நம்பாதவன் நாஸ்திகன் என்பது இந்த காலம் நீ கடவுளை நம்பலன்னா உன்ன நம்ப மாட்டேன் எனக்கு ஒரு கஷ்டம் வருது யாரு தோல்யாவது போடலான்னு நினைக்கிறேன் யாரு தோல்லை போடலாம் அஜா கேட்டா அடே அப்பா எனக்கு அதோட அதிகமா இருக்கடாங்கிறாரு அவரை கேட்டா நம்மளால முடியாதுங்கிறாரு நான் யார்கிட்ட போகலாம் கடவுள்கிட்ட தான் இறக்கி வைக்கலாம் அந்த நம்பிக்கை இருக்குமானால் உங்களுக்கு பேராற்றல் கிடைக்கும் துன்பம் வர்ற பொழுது கடவுள் பேசி பாருங்கள் துன்பம் குறையும் விமோச்சனம் கிடைக்கும் இது ஆஸ்திகம் தானம் தானம்னா என்ன தானம் கொடுக்க தானம் கொடுக்க செஞ்ச பாவம் குறையும் உங்களால என்ன முடியுமோ அதை கொடுங்க நீங்க ஒன்னும் புதுசா பண்ண வேண்டாம் உங்க வீட்டுல என்ன செய்ய அதை கொடுங்க பழைய காலத்து பெரிய புராணத்திலே வாழ்ந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் முடிஞ்சே தானே கொடுத்தாங்க நெசவு நெய்வாரா அவர் ஒரு வேட்டை தயார் பண்ணி கொடுப்பார் திருவோடை தயார் பண்றவரா ஒரு திருவோடை தயார் பண்ணி கொடுப்பார் உங்களால என்ன முடியுதோ அதை கொடுங்க கொடுங்க சுவாமி சிவானந்தா ஒன்னே ஒன்னுதான் சொன்னார் கிவ் கிவ் அவரை எல்லாரும் என்ன தெரியுமா சிவானந்தாங்கிற பேரை மாத்தி கிவ்வானந்தான் ஆக்கிவிட்டார் ால என்ன கொடுக்க முடியும் பணம் இருக்கா பணத்தை கொடு அறிவு இருக்கா அறிவு கொடு உடம்பு நல்லா இருக்கா உழைப்பை கொடு பூட்டி வைக்காதே துருப்பிடித்து போகக்கூடிய இரும்பை விட தேய்ந்து போகக்கூடிய இரும்பு பாராட்டத்தக்கது சும்மா வச்சு துருப்பிடிக்கப்படாது உழைச்சு தேஞ்சு போகலாம் கடைசி வரைக்கு அடுத்தவனுக்காக பாடுபடு தானம் கொடு விரதம் ரொம்ப அவசியம் காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள் நூறாண்டு வாழ்ந்த புண்ணியவான் பாதி நாள் பட்னி கடந்த பட்டினி போட்டுவார்கள் அந்த அளவுக்கு விரதம் இருக்கிறது உடம்புக்கு நல்லது முஸ்லிம் பெருமக்கள் முப்பது நாள் விரதம் இருக்கிறாங்க பச்சை தண்ணி பல்லுல விடாம நம்ம விரதம் சொல்லிவிட்டு பலகாரம் சாப்பிடுறான் ஒருகாரம் ச ஒரு சாப்பிட்டா பரவாயில்ல விரதம் விரதம் விரதம்னு மொத்த நாள்லயாவது இட்லியோட நிறுத்துவேன் இது விரதம்னு சொல்லி இட்லி வடை பொங்கல் என்னத்துக்கு ஆகிறது விரதம் இருந்தா உடம்புக்கு நல்லது சித்தாந்த கேள்வி அதான் இப்ப செய்கிறது சைவ சித்தாந்தம் வைணவ சித்தாந்தம் வேதாந்தம் அதை பத்தி தெரிஞ்சுக்கோ வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் சித்தாந்த கேள்வி அதுக்கப்புறம் மகம் மகம்னா வேள்விகளில் பங்கேற்றல் யாகம் பண்றது உலகக்ஷேமத்துக்காக அதில் பங்கேற்றல் அப்புறம் சிவ பூஜை காலையில எந்திரிச்சு குளிச்ச உடனே ஒரு பூவும் தண்ணீரும் சிவலிங்கத்துக்கு போடும் பூ கூட வேண்டாம் பூவை கொண்ட பண்டாட்டிக்கு கொடுங்க பச்சில போட்டா போதும்னா என்ன அறிவு பூர்வமான வழிபாடு அறிவு ஒன்மதினா உயர்ந்த அறிவு சிறந்த அறிவு நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய அறிவு இதெல்லாம் இருந்தா தவம் ஜவம் சோஷம் ஆஸ்திகம் தானம் சிவந்தன் வரதமே சித்தாந்த கேள்வி மகம் சிவ பூஜை ஐநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பாட்டு இது முதல்ல என்ன சொன்னே சொன்னம் இரண்டாவது நியமம் மூணாவது ஆதனம் ஆதனம்னா என்ன ஆசனத்தில் உட்கார்றது உடம்ப கட்டுப்படுத்திட்டுக்கு மூச்சு காட்டையும் மனசையும் கட்டுப்படுத்தலாம் உடம்ப ஒழுங்கா உட்கார வைக்கணும் பத்மாசனம் அற்புதமான கால் வலிக்குது இந்த கால தூக்கி இந்த தொடையில வைக்கணும் அந்த கால தூக்கி அந்த தொடகளை வைக்கணும் நம்மளே வச்சுக்கணும் அடுத்த அளவுக்கு ரொம்ப பேருக்கு கஷ்டமா இருக்கு அவங்க பத்மாசனம் அதுதான் சிறப்பு வச்சு உட்காந்துட்டீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு கூட அப்படியே இருக்கலாம் ஞானிகள் தபஸ்விகள் அப்படித்தான் உட்கார்ந்தாங்க இப்போ பத்மாசனம் ஆகுது காலை இங்கே தூக்குற போது வயிறு அங்க போய் இடிக்குது வயிறு இங்கே இல்லை வயிறு அங்க இருக்கு சில சமயம் குற்றாலத்தில் குளிக்க போவேன் அப்போ நூறு பேர் குளிச்சுக்கிட்டு இருப்பேன் ஆளு தென்காசியில இருப்பேன் வயிறு குற்றாலத்தில் இருக்கு நம்மளை வைத்தாலே இடிச்சிருவான் ஒண்ணும் பண்ண முடியாது ஒழுங்காயிடும் பத்மாசனத்தில் உட்கார் பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி பட்டியலே போடுறார் ஐநூத்தி அறுபத்தி மூணாவது பாட்டு என்ன பத்மாசனம் பத்திராசனம் வாழ் மாதிரி வளைகிறது குக்குடாசனம் கோழி மாதிரி இருக்கிறது சிங்காசனம் ஸ்வஸ்திக் ஆசனம் ஏகப்பட்ட ஆசனம் அறுபத்தி நாலு ஆசனம் சொல்றார் அடிப்படையான ஆசனம் பத்மாசனம் பத்மாசனம்னா என்ன வலது கால தூக்கி இடது தொடையிலையும் இடது கால தூக்கி வலது தொடையிலையும் அழுத்தமா வச்சு குனியனும் குனிடுபோது இங்க ரெண்டு குத்து குத்தும் பாருங்க தன்னால காலை கழட்டிடுவேன் இல்லை கலெக்டர் வராது அண்ணே இந்த காலை எடுத்து விடுங்க அதெல்லாம் பழகிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உடம்புக்கு உடலை நேரே நிமிர்த்தி வை முதுகு தண்டு வளையக்கூடாது ரெண்டு கண்களாலும் நெற்றியை பார்க்க வசதியாக இருக்கும் சவாசனம்னு ஒன்று சொல்றார் ஈஸியா பண்ணலாம் மல்லாக்க படுத்துக்கிடுங்க தலைக்கு ஒண்ணு வைக்காதீங்க வேணும்னா இடுப்புக்கு கீழே முதுகுக்கு கீழே ஒரு துண்டை வச்சுக்கிடுங்க அப்படியே படுத்துடுங்க எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் அப்படியே ஒரு பணம் கடந்த மாதிரி அப்படியே கிடங்க சவாசனம்னு பேர் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் இப்படி கடந்தா எந்திரிக்கிற பொழுது ஆற்றல் உண்டாகும் ஆசனங்கள் நிறைய இப்ப மூணாச்சா நாலாவது பிராணாயாமம் அது அப்பவே சொல்லிட்டேன் அவர் சொல்றார் ஏறுதல் பூரகம் ஆறுதல் கும்பகம் அறுபத்தி நாலதில் ஊறுதல் முப்பத்தி ரெண்டது ரேசகம் மாறுதல் ஒன்றின்கண் வஞ்சகமே இந்த பதினாறு இஷ்ட அறுபத்தி நாலு இஷ்டு முப்பத்தி ரெண்டு மாறிட்டா ஆபத்து ரேஷியோ மாறப்படாது இருக்கணும் சம்பாதிச்சு பன்னெண்டு ரூபா செலவழிச்சா என்ன ஆகும் நாலு ரூபா கடன் அர்த்தம் கடங்கார வீட்டை எடுத்துக்கிட்டு போயிடுவான் பன்னெண்டு அங்குலம் மூச்சு செலவழிச்சு வழியினயத்தில் அடக்கில் பளிங்கொத்து காயம் பழுத்தினும் பிஞ்சாம் பளிங்கு மாதிரி தொண்ணூத்தி எட்டு வயசு ஆனாலும் உடம்பு பழுத்தாலும் காயம் பிஞ்சா இருக்கும் ஓடலாம் நடக்கலாம் திருவருள் பெற்றால் வலியனும் வெட்ட வெளியனும் மாமே ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அடக்கும் கணக்கறிவாரில்லை இந்த காற்றை அடக்க தெரியல மூச்ச கண்டவாகல விடுறான் அது எவ்வளவு கேடுங்கிறத நாளைக்கு சொல்லப்படுறேன் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாழ் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியது வாமி யமதர்ம ராஜாவை உதைக்கலாமான் பாட்டு இது புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை இந்த காற்று எல்லா பக்கமும் சுத்திட்டு வருதே நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கில் ரோமங் கருக்கும் பாட்டு எப்படி பிராணாயாமம் பண்ணிட்டா உடம்பு செவப்பா இருக்கும் புரிஷடையோன் புறப்பட்டு போக மாட்டான் ரோமங் கருக்கும் அதுல ஒண்ணு சொல்றார் அவர் என்ன தெரியுமா நாசிக்கு அதோமுகம் பன்னெண்டு அங்குலம் அதோமுகம் அங்குலாம இருக்கலாம் அநாகதம்னா ஹார்ட் இதயம் அதான் நம்மால் என்ன பண்ணா நடராஜாவை குறித்து தியானம் செய்யுங்க நடராஜா இங்க தான் இருக்க இங்கே வை நாசிக்கு அதோமுகம் பனிரண்டு அங்குளம் நீ சித்தம் வைத்து நினையவும் வல்லையே மா சித்தி மாயோகம் வந்து தலை பெய்யும் தேகத்துக்கு என்றும் சிதைவில்லையாமே மனசை இங்கே வச்சுக்கிட்டா உடம்பு அழியாது நிறைய பாட்டுகள் இது வரைக்கும் எத்தனை பார்த்தா நாலு பார்த்தான் யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் அடுத்தது பிரத்தியாகாரம் பிரத்தியாகாரம் என்றால் மனதை வெளியில் விடாமல் திருப்புவது பூஜை பண்ற பொழுது மனசு பூஜையை தவிர எல்லாத்திலையும் சுத்துதா இல்லையா வராத சிந்தனை எல்லாம் அநியாயத்துக்கு அப்பத்தான் வரும் வராத போன அப்பத்தான் வரும் நம்ம பாவங்க என்ன பண்றது அரை நிமிஷம் முடியல சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமற்ற தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூட மட்டி பவ வினையிலே ஜனித்த தமியன் முடியால் மயக்கம் உருவேனோன் முடிய மாட்டேங்குது மனசை பிற விஷயங்களில் செல்லாமல் தடுக்கணும் முடியவே முடியாது எழுதி தர்றேன் என்ன சொன்னா பூஜையில் இருக்கிற பொழுது கந்த என்ன போகும் திருப்பி ஊற்றினா வேற பக்கத்தில் ஓடும் ஓடுற மாதிரி நித்தியது அந்த பக்கம் ஓடாம இந்த பக்கம் ஓடட்டுமே உட்காரு திருமந்திர மனத்தை பிற விஷயங்களில் செல்லாமல் தடுப்பது பிரத்தியாகாரம் மூலதுவாரத்தை முக்காரமிட்டு என்ன மூலதுவாரம் ஐநூத்தி பாட்டு மூலதுவாரம் மூலாதாரம் மேல இழுத்து அப்படியே இதெல்லாம் யோகம் மூல துவாரத்தை முக்காரமிட்டிரு மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு மேல துவாரம் எது பிரமரந்திரம் அதுல மனச வச்சுக்கோ வேலத்த கண்ணை வெளியில் விழித்திரு கண்ணை விழிச்சுக்கிட்டு ஆனா புத்தி மனசுக்குள்ளே இருக்கணும் காலத்தை வெல்லும் கருத்து இதுவாமே இதுக்கு பெரு பிரத்தியாகாரம் திரும்ப சொல்றேன் யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணை ஆண்டவனுடைய திருநாமத்தை வாயிலும் ஆண்டவனுடைய சிந்தனையை மனத்திலும் தரித்திருப்பது தாரணை கோணா மனத்தை குறிக்கொண்டு கீழ்கட்டி மனசு கோணாம இருக்கணும் இழுத்து கொண்டாடணும் கீழே கட்டணும் வீணா தண்டோட வெளியுறத்தான் நோக்கி வீணா தண்டு அப்பவே சொன்னார் அப்பர் சுவாமி சிவபெருமான் வீணை வாசிக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக அக்னியை மேலே ஏற்றுவதற்கு எம் இறை நல் வீணை வாசிக்குமே கோணாமனத்தை குறிக்கொண்டு கீழ்கட்டி வீணா தண்டு வெளியுறத்தான் நோக்கி செவி. தாரணையில் காணாது. மனசு செல்லாது அடைக்கும் வழி எதுவாமே எத்தனையோ காலத்துக்கு வாழ்வதற்கு அது வழியாயிருக்கும் கடைவாசல கட்டு காற்றை எழுப்பு சுாடிய கொக்கு மாதிரி உட்கார்ந்துரு தியானம் உண்டாகும் தாரணைக்கு அடுத்தபடி தியானம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை இப்ப தியானம் தியானத்துக்கு என்ன வித்தியாசம் தாரணையிலே கண் ஆண்டவன் நினப்பு அப்பப்ப வரும் போயிரும் சில சமயம் வரும் பல சமயம் போயிரும் தியானத்திலே ஆண்டவன் நினப்பு தொடர்ச்சியா வரும் தண்ணிய ஊத்துறது வேற தைலத்தை ஊத்துறது வேற தைலத்தை ஊத்தினா கம்பி மாதிரி வரும் மாதிரி கடவுள் நினைப்பு வருமானால் அதுக்கு தியானம்னு பெரும் ஆக் கொண்டே வச்சு இந்த இடத்தை நல்லா பார்த்துக்கோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நம்ம பிள்ளைகளுக்கு கான்சன்ட்ரேட்டிங் பவர் அதிகமா வரணும் ஒருமுனைப்பாட்டு உணர்வு அதிகமா வரணும்னா காலையில நாலரை மணிக்கு எந்திரிச்சு பார்வைய இந்த இடத்துல வைக்க சொல்லுங்க இப்ப நான் இந்த இடத்த பாக்குறேன் இந்த இடத்த பார்க்கிறேன் பார்த்துட்டு எங்க கண்ண மூடிக்கிறேன் உள்ள பாக்கிறேன் என்னென்னமோ தெரியும் நான் அப்பவே ஒன்னு சொல்ல ஆரம்பிச்சேன் பாலசுப்ரமணிய யோகின்னு ஒரு யோகிய பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன் அவர் ஒன்னு சொன்னார்னு சொன்னேன் என்ன தெரியுமா நான் தியானத்துல இருந்தேன் இப்ப தியானத்துக்கு வர்றேன் நான் தியானத்துல இருந்தேன் எனக்கு சந்திரன் மாதிரி தெரிஞ்சதுன்னார் நான் அப்புறம் கேட்டேன் அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ஒரு போர்க்களம் தெரிஞ்சுது பச்சையா ஒரு ஆள் நித்திராருன்னார் எல்லாம் எங்க இதுக்குள்ள நம்ம கண்ணை ஏதோ தெரியும் போர்க்களம் தெரிஞ்சது ஜடாதாரியா அதுக்கப்புறம் என்னைக்கு பராசக்தி எனக்கு காட்சி கொடுக்கிறாளோ அன்னைக்கு இந்த உடம்பு விழுந்திருங்க ஆறு மாசம் ஆச்சு முடிஞ்சி வச்சு அவர் வாழ்க்கை பராசக்தி காட்சி கொடுத்து விட்டாள் அர்த்தம் தியானத்திலே பராசக்தி உள்ளே காட்சி கொடுப்பாலையோதி கோயில தீபாராத வேகமா கண்ணத்தில் போட்டுறீங்களே அது வரைக்கும் சாமி இல்லையா அப்பத்தான் இருக்கா என்ன அர்த்தம் இந்த இடத்துல உள்ள தீப ஜோதியை வெளியில் நாம் உண்டாக்கி காட்டினோம் தியானம் பண்ற பொழுது இந்த இடத்திலே ஒளி தோன்றும் கண்ணார பார்த்து தலம் தங்கிருந்திடில் விண்ணாறு பாயும் வெளிகண்டிட ஓடி பண்ணாமல் நின்றது பார்க்கலும் மாமே தியானம் பண்ற பொழுது பார்வை எங்கே வைக்கணும் இங்கே வைக்கணுமா நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை அறுநூத்தி பாட்டு மனசு ஓடிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா நானும் அடக்க பாக்கிறேன் முடியலைங்க ஆத்திரி தூங்குற பொழுது கூட ஓடிக்கிட்டு இருக்கு ஒருதா இல்லையா சிந்தனை ஏண்டா இதை இருக்கும் ஆனாலும் ஓடிக்கிட்டு இருக்கோம் பகல்ல ஓடி ராத்திரியில ஓடி அடங்க மாற்றி உணர்வு கிடையாது மாறுவான் தியானம் பண்ற பொழுது உள்ள சத்தம் கேட்குமா மணியடிக்கிறாப்பில சத்தம் கேட்கும் கடல் மாதிரி சத்தம் கேட்கும் யானை பிள மாதிரி சத்தம் கேட்கும் தாய்மார்கள் இந்த குழலை அப்படி உதர்றாங்கல்ல அது மாதிரி சத்தம் கேட்கும் மேக இடிக்கிறாப்பில சத்தம் கேட்கும் வண்டு மாதிரி சத்தம் கேட்கும் இந்த ஈ எல்லாம் பறக்குது பாருங்க அப்படி சத்தம் கேட்கும் வளையல் மாதிரி சத்தம் கேட்கும் பேரிகை மாதிரி சத்தம் கேட்கும் யாழ் மாதிரி சத்தம் கேட்கும் எங்க இங்க தியானத்தில் இருக்கவனுக்கு நம்ம கோயில்ல என்ன அறியமா பண்ணணும் யான சத்தத்திலிருந்து மணி சத்தம் வரைக்கும் கேக்குங்கிறார்ல கோயில்ல பெரிய கண்டாமணியை வச்சான் அதை அடிக்கிறான் அப்புறம் கோயிலுக்குள்ள சின்ன மணி இருக்கும் பழனியில போய் பார்க்கலாம் நீங்க அஞ்சு மணி வச்சிருப்பான் அதை அடிப்பான் அதுக்கு அப்புறம் ஐயர் கையில் வச்சுக்கிற மணி அடிப்பாரு அப்புறம்தான் தீவாரானை ஆகும் உள்ள கேட்கிற மனுஷத்தூரா வெளியில கேட்கிறதாக நம்முடைய ஆட்கள் பாவனை செய்தார்கள் மணி கடல் யானை மேகம் அணிவண்டு தும்பி வலைந்தை பத்தும் பணிந்தவர் கல்லது பார்க்க ஒண்ணாது தியானத்தில் இருக்கிற பொழுது இவளதும் கேட்கும் இப்ப எத்தனை படி ஆச்சு ஏழு படி ஆச்சு யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் தியானம் பண்ற பொழுது நான் மனுஷன் இவர் கடவுள் நான் தியானம் பண்றேன் அப்படிங்கிற நினைப்பு இருக்கும் சமாதி ஆயிட்டா அந்த நினைப்பு போயிடும் தியானத்துக்கு அடுத்தபடி சமாதி சமாதியில எல்லாம் நான் இன்னாரு இப்படி எல்லாம் ஒன்னும் புரியாது எதுவுமே இருக்காது என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பேன் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் நரேந்திரன் வர்றான் பகவான் ராமகிருஷ்ணர் இங்க உட்கார்ந்து இருக்கார் நரேந்திரனை பார்த்த உடனே ரெண்டு பேரும் நரேந்திரன் வாலிபன் கிட்டத்தட்ட பதினேழு மூன்றில் பிறந்த நரேந்திரன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதில் ராமகிருஷ்ணரை பார்க்கிறான் பதினேழு வயசு பிள்ளை காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான் கடவுள் உண்டா எல்லாரும் உண்டு கடவுளை நீ பார்த்ததுண்டா இல்லைன்ட்டாங்க அப்ப கடவுளே இல்ல போ ஒரு பெரியவர் சொன்னார் நீ அங்க போ தட்சிணேஸ்வரத்துக்கு போ ராமகிருஷ்ணர் பரதேசி இருப்பார் அவர்கிட்ட போடி வந்தான் ஞானப் பரதேசி இங்கே உட்கார்ந்து கதவு திறந்து கிடக்கு நரேந்திர வந்தான் எந்திரிச்சார் ஓடினார் அவனை கட்டி தழுவி நீ நரன் நான் நாராயணன் உனக்காக எவ்வளவு காலம் நான் காத்து கிடப்பது அவனுக்கு ஒன்னும் புரியல முன்ன பின்ன தெரியாத ஆளு இப்படி பேசுறாரு சொன்ன மாதிரி இவர் பைத்தியன்தான் தீர்மானம் பண்ணிவிட்டான் அப்பவே சொன்னாங்க பைத்தியக்கார பரதேசி ஞான பைத்தியம் பிடிச்ச பரதேசி கடவுளை எவன் கும்பிடுகிறானோ அவனை பைத்தியக்காரன் என்று உலகம் எப்பொழுதுமே சொல்லும் ஆழ்வார் சொல்லுவார் அத்தா அறியே என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை உன்ன கூப்டா என்ன பைத்தியக்காரா தொண்ணூறு வயசுல படிக்க வேண்டிய திருமண பாட்டை இப்பவே எதுக்கு படிக்கிற அப்படிங்கிறான் என்னமோ தொண்ணூறு வயசுக்குமே முளைக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் நான் விடுகிறேனே இவன் சொல்றதுக்காக உன்னை விட்டுற முடியுமா பழமுதிர் சோலை போய் ஆழ்வார் அழுகிறார் பைத்தியம் கட்டி தழுவி கொண்டார் விலகினா பகவான் ராமகிருஷ்ணரை பார்த்தான் கடவுள் உண்டான் சிரிச்ச உடிச்சு உண்டு நீங்கள் பார்த்ததுண்டா உன்னை பார்ப்பது போலே பராசக்தி காளி மாதாவை பார்த்து இருக்கிறேன் முகத்தை பார்த்தா தேஜஸ் காளிமாதாவை பார்த்தாரா பார்த்தார் ஒரு துறை போய் அந்த காளி மாதாவுக்கு முன்னாலே கொஞ்ச நேரம் அற்புதமா இருக்கிற அருமையான பலி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தட்சிணேஸ்வரத்து காளி கல்கத்தாவில கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போன தட்சிணேஸ்வரம் அங்கதான் காளி அவதான் ராமகிருஷ்ணரோடு பேசினவள் அம்மா தாயே உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தாய் தள்ளிய பிள்ளையை எனக்கு காட்சி கொடுக்க மாட்டியா நீ சாப்பிடுறியா உனக்கு பசிக்குமே ராத்திரி தூங்குறது உனக்குமே விசிரட்டுமா இப்படி எல்லாம் பேசினவர் பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு வேட்டியை தண்ணீரில் போட்டுவது போல என் நெஞ்சை முறுக்குவது போல் இருக்கிறது அம்மா நீ காட்சி தராவிட்ட ி நான் இறந்து போவேன் வாழை எடுத்து வெட்டிக்க போறார் அம்பாள் பராசக்தி காட்சி கொடுக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு நேரில் பார்த்தவர் பகவான் ராமகிருஷ்ணர் அதனாலே சொன்னார் நரேந்திரா உன்னை பார்ப்பது போலே நான் பராசக்தியை பார்த்திருக்கிறேன் எனக்கு காட்ட முடியுமான் இங்கே வா காட்டுறேன் கூட்டிகிட்டு போனார் உட்கார வச்சார் தொடையில கைய வச்சார் இவர் சமாதிக்கு போயிட்டார் அதுக்கு சொல்ல வந்த இவளது கதையும் இத்தனை படியையும் ஒரு நிமிஷத்தில் தாண்டி போயிட்டார் அவர் மேலே ஏறி போயிட்டார் இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதிக்கு போச்சு நரேந்திர போகுது அவனுக்கு சந்தோஷமா இருக்கு நான் எங்கயோ போறேன் மேல போறேன் எல்லாம் மறந்து போச்சு நான் நரேந்திரன் மறந்து போய்விட்டது எங்க அப்பா விஸ்வநாத தத்தர் வக்கீல் மறந்து போய்விட்டது எங்க அம்மா புவனேஸ்வரி மறந்து போய்விட்டது நான் காலேஜில் செகண்ட் இயர் பி படிக்கிறேன் மறந்து போய்விட்டது என்ன ஞாபகத்தில் இருக்கு ஒன்னுமே நினப்பு இல்லை ஆனால் சந்தோஷமா இருக்கு நமக்கு ஆயிரம் நினப்பு இருக்கு வருத்தமா இருக்கு அவனுக்கு ஒரு நினப்பும் கிடையாது என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே சந்தோஷமா இருக்கான் இப்ப கையை எடுத்தாருல்ல கீழே வந்துட்டான் ஐயா என்ன அங்கேயே வச்சிருங்க அது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்ன அங்கேயே வச்சிருங்க முடியாது பெட்டி அங்கே இருக்கும் சாவி இங்கே இருக்கும் சமாதி நிலைக்கு போய் சாதிக்க வேண்டியிருக்கு அமெரிக்காவில் இந்தியர்கள் கொள்ளைக்காரர்கள் இந்தியர்கள் மாட்டை கும்பிடுவார்கள் பாம்பை கும்பிடுவார்கள் பள்ளியை அந்த ஊருக்கு நீ போய் பேசணும் என்ன தெரியும் ஆன்மீகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய சக்தி ஆற்றல் திறமை தகுதி அன்றும் என்றும் ஒரே நாட்டு உண்டுகானந்த சமாதி வயசில ஆண்டவன் திருவடி அடைந்துவிட்டார் சமாத என்ன மூச்சு மட்டும் ஓடி மேலோடு அங்க போய் கலந்தரும் பகவான் ராமகிருஷ்ணர் காசிக்கு போனார் மணிகர்ணிகா கட்டத்துக்கு போனார் மணிகர்ணிகா கட்டத்துக்கு படகு போய் நிற்கிறார் அங்க நிமிர்ந்து பார்க்கிறார் ஒரு ஜடாதாரி சவப்பா இருக்கிறார் பக்கத்திலே ஒரு அம்பாள் பச்சையாயிருக்கிறாள் ஆன்மாக்கள் ஒவ்வொன்றாக வருகின்றன அம்பாள் அன்னபூரணி விசிறுகிறாள் அந்த ஜடாதாரி அந்த ஆன்மாக்களுக்கு ராம் ராம் ராம் தாரக மந்திரத்தை சொல்லி அனுப்புகிறாள் அந்த ஆன்மாக்கள் மேலே செல்லுகின்றன இது விஸ்வநாதர் இது அன்னபூரணி இது ஆன்மா இது இருக்கக்கூடிய இடம் மணிகர்ணிகை பார்த்தார் இந்த கையை அப்படி தூக்கினார் அப்படியே சமாதியாயிட்டார் மூச்சு மட்டும் தூக்கிக்கிட்டு வந்து கரையில் போட்டு உடம்ப தேய்ச்சி ராமநாமத்தை சொல்லி விஸ்வநாதர் பேரை சொல்லி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மூச்சு ஒழுங்கா வந்தது நெனப்பு வந்தது கதையெல்லாம் சொல்றார் சமாதிக்கு போனால் திரும்ப முடியாது பகவான் ராமகிருஷ்ணன் மட்டும் திரும்பினார் ஏனென்றால் அவர் மனிதர் அல்ல அது ஒரு அவதாரம் மும்ிருஷ்ணாவதாரும் இணைந்த அவதாரம் ராமகிருஷ்ண அவதாரம் அதனாலே திரும்பினார் ஏக போகமாய் நீயும் வகை பரமசுகம் ஏன் தெரியுமா சமாதிக்கு போனால் திரும்ப முடியாது தாங்காது தொன்னையில் பாயாசத்தை ஊத்தி சாப்பிடுறீங்க போயிடும் அது மா அந்த சமாதி நிலைய சாதாரண உடம்பு தாக்காது அதனாலதான் விவேகானந்தருக்கு காமிச்சு விட்டு இழுத்து விட்டாரு யோகம் தான் அட்டமாசி எட்டு பாக்கி இருக்கு ரொம்ப ஈசி எளிமையா சொல்லிப்படுறேன் நமக்கு யோகம் முக்கியம் அட்டமாசித்தி அவ்வளவு முக்கியம் இல்லை அட்டமாசித்தின்னா என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி வசித்துவம் பிராகாமியம் ஈசத்துவம் சார் எட்டுன்னு சொன்னீங்க ஒன்னும் புரியலே இப்ப திரும்ப சொல்றேன் அணிமா உடம்பை அணுவளவுக்கு சிறியதாக ஆக்குவது நினைச்சா உடம்பை அப்படி ஆக்கப்படலாம் ய சுவாமி அசோகவனத்தில் சீதையை தேட போற பொழுது அனுப்பிரமான செய்யலாம் மூணாவது லஹிமா லஹிமான்னா விட மென்மையாவது கரிமா கனம்மா இருக்கிறது நாலாச்சா அஞ்சாவது பிராப்தி பிராப்தி என்றால் அனைத்தையும் ஆழ்வது இங்கே இருந்தபடி எல்லாவற்றையும் எடுக்க முடியும் அது பிராப்தி வசித்துவம் எல்லாரையும் வசப்படுத்துவது ஞானிகள் சான்றோர்கள் இதை பெற்றிருந்தார்கள் பிராகாமியம் கூடுவிட்டு கூடுவாய்வது இந்த உடம்பில் இருந்து உயிரை எடுத்து அடுத்த உடம்பலை கொண்டே சேர்க்கிறது சிவத்துவம் அல்லது ஈசத்துவம் நினைத்ததை நடத்துவது அனிமா மஹிமா லகிமா கரிமா பிராப்தி வசித்துவம் பிராகாமியம் ஈசத்துவம் ஈசத்துவம் என்ன ஈசன் போல நினைத்ததை நடத்துவது விஸ்வாமித்திரர் தவம் பண்ணிட்டு உட்கார்ந்து ஒரு ராஜா வந்து காலில் விழுந்தான் என்னடான்னு கேட்டார் என் பேரு திருசங்குன்னா இப்ப என்ன செய்யணும் நான் உடம்போட சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் வசிஷ்டர்ட்ட போய் கேட்டேன் அவரு மாட்டேன் அவரு பிள்ளைகள்ட போய் கேட்டேன் அவர்கள் என்னை சபித்து விட்டார்கள் ஏண்டா குருநாதன் போயிட்டு எங்கிட்ட வந்திருக்கியா குருவை மதிக்கவில்லையே சபித்து விட்டார்கள் நீ சண்டாளனா போ மாடு சாப்பிடுறவனா போ என்றார்கள் நான் சண்டாள வடிவத்தோடு இருக்கிறேன் நான் திருசங்க மகாராஜா நான் சொர்க்கத்துக்கு போகணும் யார் இதுக்கு காரணம் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இருக்கும் வசிஷ்டர் இருக்கும் அப்போ ரொம்ப சண்டை உடனே பார்த்தார் வசிஷ்டரா அப்படி பண்ணினார் இரு நான் யாகம் பண்றேன் யாகம் ஆரம்பிச்சார் எதுக்கு இவர் உடம்போட சொர்க்கத்துல ஏத்துறதுக்கு யாகம் பண்ணி இவர் மேல ஏத்திட்டார் திருசங்கு போனா மேல சொர்க்கத்துக்கு மேல இருந்தவங்க தள்ளி விட்டாங்க விழுகிறான் விழுகிறான் விழுகிறான் விழுந்துகிட்டே இருக்கிறான் நம்ம ராக்கெட் போன மாதிரி விழுந்துகிட்டே இருக்கிறான் இவருக்கு கோபம் வந்துருச்சு இந்த கரண்டி அப்படி தூக்கினார் யாரும் நான் அனுப்பினது சொர்க்க இருக்கிறதுனால தானே பண்றீங்க போ இந்த சொர்க்கம் வேண்டாம் நான் ஒரு புது சொர்க்கத்தை உண்டாக்குறேன் இதுதான் சொர்க்கம் சந்திரன் சூரியன் இந்திரன் வரிசைக்கு படைக்க ஆரம்பிச்சுட்டேன் எல்லாம் காலில் வந்து விழுந்தாங்க ஒரு சொர்க்கம் இருக்கிறது போதும் அதுக்கே ஆள் கிடையாது நரகன் எப்பவும் ஃபுல்லா இருக்கு நீங்க ஓடி காலில் விழுந்தான் சொர்க்கம் உண்டாக்கினது நினைத்தையும் உண்டாக்குவது அட்டாங்க யோகம் அவசியம் அட்டமாசித்தி நம்மளுக்கு வேண்டாம் ஏன் அட்டமாசித்தி வந்துட்டா மனுஷனுக்கு திவிர் வந்துருது நம்ம பெரிய சன்னியாசிகள் ரொம்ப பேர் மாட்டிக்கிட்டதுக்கே இதுதான் காரம் அது வந்துட்டா என்ன ஆகும் நான் கடவுள்னு நினைச்சு கடவுளே இல்லை நம்ம கடவுள்கிட்ட ஒரு தூசி அவ்வளவுதான் அட்டசித்தி நல்லருக்கருள விருது கட்டிய பொன் அண்ணமே அண்ட காவை வாழும் அகிலாண்ட நாயகி என் நம்மையே தாய்மான சுவாமி பாடுறார் அட்ட கிடைக்கலாம் அதை வச்சுக்கிட்டு இருக்கப்படாது முடிக்கிறேன் ஒருத்தன் ராஜாவை பார்க்க போறான் ராஜா வான்னு சொல்லிவிட்டார் இவன் போய்கிட்டே இருக்கான் ஒரு பத்து படி ஏறி மேல போயிட்டான் ராஜா ஒரு ஐம்பது படிக்கு மேல சிம்மாசனத்துல இருக்காருன்னு வச்சுங்க இவன் பத்து படி ஏறி போயிட்டான் அந்த படியில ஒரு ஆள் நின்று வா நான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேங்கிறான் இவன் சரின்னு அவன் பின்னால போகலாமா ராஜாவை தேடி மேல போகலாமா இதான் வினா அவன் பின்னால போனா அவன் அளவுக்கு தான் இவனுக்கு மதிப்பு ராஜா காத்து கிடக்கிறார் அது மாதிரி சிவபெருமான் காத்திருக்கிறார் நீ சிவனை அடைய வேண்டியவன் வழியிலே அட்டமாசித்தி கிடைச்சு அது போயிட்டால் சிவபெருமான் போக முடியாது போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் நடுவழியிலே ஏதோ ஒரு இன்பம் அதற்காக உன்னை நீ தருவாயானால் உன் வாழ்க்கை நோக்கம் வீணாக போய்விடும் அதனாலே நமக்கு அட்டமாசித்தி வேண்டாம் கட்டி உள்ள மாயாண்டி சாமியை சொல்லி இன்றைய பேச்ச ஆரம்பிச்சேன் முடிக்கிறேன் மாயாண்டி சாமிகிட்ட இருளப்ப கோனார்னு ஒருத்தர் வந்தார் காசியும் அப்படி அந்த காலம் காசிக்கு ஆறு மாட்டு வண்டி கட்டி ஐம்பது ஆள் புறப்பட்டு போவாங்களாம் ஆறு மாத்தைக்கு அப்புறம் ரெண்டு மாடு மட்டும் திரும்பி வருமா ஆயிரத்தி அவ்ளது மோசம் இப்ப நிம்மதியா நம்ம ஃபிளைட்ல சிங்கப்பூர்லேருந்து காசி போயிட்டு அழகா திரும்பிடலாம் அந்த காலம் அப்படி அப்போ நான் காசி பார்க்கணும் எங்கடா இவரை கூட்டிக்கிட்டு காசிக்கு போறது சரி என் கூட வா கூட்டிக்கிட்டு பக்கத்தில் கருப்பனேந்தல் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் போய் இந்த பாரு காசி ஆமா காசியில் போய் யாரை பார்க்கணும் விஸ்வநாதரை பார்க்கணும் அப்புறம் அன்னபூரணியை பார்க்கணும் அன்னபூரணியை பார்க்கணும்னா நிறைய சாப்பாடு போடணும்ல சாப்பாடு போடு இல்லப்ப போனார் எல்லாருக்கும் ஜோறு போட்டாராம் சாப்பாடு போடுறது பெரிய புண்ணியம் அதுக்கு மிஞ்சின புண்ணியம் கிடையாது எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் எல குவிஞ்சிருச்சு எச்சி எலைக்கு பக்கத்தில் கூட்டிக்கிட்டு போனார் உள்ள பாரு கொஞ்சம் தான் தெரியும் எப்பவும் கங்கை தண்ணி கொள்ள இருப்பார் அன்னபூரணி விசாலாட்சி எல்லா காட்சியும் தெரியுது கும்புட்டியா கும்புட்டேன் தெரியுது கங்கை தெரியுது போதும் திரும்பி வா மறைச்சார் முடிஞ்சு வச்சு அட்டமாசித்து இருக்குமானால் இதையெல்லாம் சாதிக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆயிடும் தலைவனும் ஆயிடும் தானே சிவன் என்னும் தன்மையனாமேன் அட்டமாசித்து இருக்குமானால் அஞ்சு தொழிலும் பண்ணலாம் திருஞான சம்பந்தர் அஞ்சு தொழிலும் பண்ணினார் ஆக்கள் பூம்பாவையை உண்டாக்கினார் காத்தல் திருவேலி மடலையிலே சாப்பாடு போட்டு எல்லாரையும் காப்பாற்றினார் அளித்தல் தப்பு செய்த சமணர்களை அழித்தார் மறைத்தல் வேதாரண்யத்திலே திருக்கதவத்தை சாத்தி மறைத்தார் அருளல் கல்யாண நேரத்திலே அவ்வளவு பேரையும் கூட்டிக் கொண்டு சென்று கடவுளோடு இணைத்தார் அட்டமா சித்தி அட்டாங்க யோகம் எல்லாவற்றையும் சொல்லாமலே பெற்று சம்பந்த சுவாமி ஆண்டவன் செய்யக்கூடிய ஐந்து தொழிலையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் சம்பந்த சுவாமிகள் அவர் திருவடிகளை வணங்கி இருந்து கேட்ட சான்றோர் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போட்டி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமக்சேவதிக்கு கைகூப்பித் தண்டலிட்டு பக்தியினால் பரமனை அடையலாம் அதற்கு திருமந்திரம் ஒரு விளக்குப் போன்றது என்பதை மீண்டும் நினைவூட்டி அனைவரையும் வணங்கி அமைகிறோம் நன்றி வணக்கம்